गुरु சங்கராச்சாரிய மாரியப்பந்தே பரம் महनीय மீவம் विग्रहं ம பண்டி காண்டலி கா भा जगत விட்டோோா சாரிகாவநாய ஜம சாரிக்கா நய की மார பண்டரிநாத் பகவானுக்கு ஜெ சமஸ்தாது மண்டலக்கு ஜாரத் மாதா கி ஜன திவ்ய மதுர பகவம் ஒரு விஷயமா ஒரு சர்ச்சை ஒரு தம்பதிக்குள்ள இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமான்னு ஒரு விஷயமா வாக்குவாதம் இந்த கணவர் சொன்னார் நேர தபவனும் போய் சுவாமிகிட்ட கேட்டுடுவோமே அப்படின்னு அந்த அம்மா சொன்னதுக்கு பதில் அந்த கணவர் சொன்னார் அவ்வளோ தூரம் போமானே இங்கேயே சுவாமி இருக்கார் திருமணச்சீட்டு போட்டலாமேன்னு அம்மா சொன்னா திருமணச்சீட்டுன்னு நம்ம போடுறது சீட்டு நம்ம போடுறது தானே அது ஒரு படம் தானே அப்படி சொல்லலாமா படமா வச்சா பேப்பராக நினைச்சா கும்பிடுறோம் சுவாமி நினைச்சி கும்பிடுறோம் அப்படி நினைச்சா தானே கிடைக்கும் அவர் திருவிழா போட்டார் அவருக்கு சாதகமாகவே வந்துடுத்து திருவிழாச்சீட்டு போடுறதே அம்மா ஏத்துக்கலேங்கிறதுனால அதெல்லாம் என்ன சுவாமியை பார்த்து கேட்டுருவோம்னு சொன்னான் மறுமல தபோவனம் போகும்போது இவா விஷயத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சுவாமி அந்த அம்மாவை பார்த்து என்னம்மா படம் என்ன சொல்லித்து அப்படின்னு கேட்டாரா நம்ம வழிபடக்கூடிய மூர்த்திகள்ல குருநாதரையே ஆவிர்வச்சிருக்கார் என்ன லீலையோ நமக்கு தெரியாது யாரை காப்பாற்றுறதுக்கு ஒரு லீலை பண்றாரோ அவருக்கு மட்டும்தான் வெளிச்சம் ஒரு பக்தர் தன்னோட அனுபவத்தை சகோதரி கணவரும் ஹரித்வார் ஷிகேஷ்லாம் போறா சுவாமி உத்தரவாயிண்டு போனா ஜாகிரதையாக பார்த்து ஸ்நானம் பண்ணிட்டு வருவோம்னு சொன்னார் இங்கெங்க குளிக்கலாம்னு இருக்கு இந்த மாதிரி ஸ்தலங்கள்லாம் கங்கை பிரவாகமாக ஓடும் நம்ம இஷ்டத்துக்கு போகப்படாது அவர் அவர் மாப்பிள்ளை என்ன பண்ணார் ஒரு உற்சாகத்தில் அனுமதிக்கப்பட்ட இடம் தாண்டி நல்ல பிரபாகமாக இருக்கிற இடத்துக்கு போயிட்டார் அடிச்சுன்னு போயிடுச்சு இந்த அம்மா ஞானானந்தா ஞானானந்தான் கரையிலேருந்து கத்துறா அவரும் வெள்ளத்துக்கு நடுவில் ஞானானந்தா ஞானானந்தான்னு கத்துறார் எங்கேருந்தோ ஒரு சாது வந்து அவர் கேசத்தை பிடிச்சி இழுத்து அவர் கொண்ட கரையில் சேர்த்துட்டார் ஸ்ரீரங்கம் அம்மா மண்டபத்துலேயும் ஒரு அம்மாவுக்கு இதே மாதிரி அனுகிரகம் ஆச்சு இந்த ஹரித்துவாரில் இருக்கிற பக்தர் அப்படி சுவாமி கரையேற்றுற அந்த நேரத்தில் தபோவனத்தில் சுவாமி உட்காந்துருக்கார் வஸ்திரம் பூரா நனைஞ்சி போயிடுது அப்படியே அனுபவமாக எழுதியிருக்கேன் சமர்த்த ராமதாசர் வாழ்க்கையில் இப்படி நடந்ததுண்டு இருக்கிற இடத்துல இருந்துட்டே யாருக்கும் வரக்கூடிய ஆபத்தை காப்பாற்றுறதுக்காகவே மகான்கள் இந்த மாதிரி லீலாக பண்ணுவான் ரெண்டு மூணு வருஷம் முன்னாடி நாங்கள் பைட்டன் பண்டறி யாத்திரையெல்லாம் போயிருந்தோம் வீடு பூட்டப்பட்டிருக்கு சாவி எங்கள்ட்ட தான் இருக்குது நடுவில் ஒரு நாள் என் பிள்ளை வந்து திறந்து பார்த்த பொழுது அவன் எங்களோட யாத்திரைக்கு வரலை வீடு பூட்டினபடியே இருக்குது யாரும் ஒன்றும் வரலை எதுவும் நடக்கலை சுவாமியோட மண்டபம் மட்டும் கீழே விழுந்து அந்த பேப்பர் மிஷினால் பண்ணப்பட்ட அவரோட துருவுருவம் பூரா நொறுங்கி போயிருந்தது நாங்கள் அந்த யாத்திரை பூரா கார்லையே பண்ணியிருக்கோம் எங்களுக்கு என்ன விபத்து நடக்க இருந்ததோ அதை குருநாத் எப்படி நடந்ததுன்னு இன்றைக்கும் புரியல வீடு பூட்டினு வீடு பூட்டினபடியே இருக்குது யாருமே உள்ள வரல ஒரு நடமாட்டம் இல்லை என்ன நடந்ததுன்னே தெரியாது அந்த பெரிய மண்டபம் கீழே விழுந்து சுவாமியுடைய திருமையினு மட்டும் நொறுங்கி போயிருக்கு நல்ல வேளை நாங்கள் திருப்பியும் ஊருக்கு வரத்துக்குள்ள சுவாமியை சரி பண்ணி நடக்காத மாதிரி ரிப்பேர் பண்ணி வச்சுட்டா அது கேள்விப்பட்டே எங்களால் தாங்க முடிகிறேன் யாருக்கு வரக்கூடிய எந்த விபத்தை சுவாமி எப்படி தடுக்கிறாரோ அவருக்கு தான் தெரியும் அவர் கருணாமூர்த்தி நம்ம வழிபடுற உருவத்தில் பிரசன்னமாக இருக்காருங்கிறது சர்வ சத்தியம் இந்த சத் சங்கத்தை ஏற்பாடு பண்ணுறார் பாட வைக்கிறத அவர் பேச வைக்கிறத அவர்தான் கேட்க வைக்கிறது அவர் யார் யார் அங்கே வரணும்னு தீர்மானம் பண்ணுறதும் அவர் முழுக்க அவர் சங்கல்பத்தில் தான் நடக்கிறது நாமாஜி ஒரு சம்பவம் சொன்னார் ஒரு பக்தர் நமஸ்காரம் பண்ணிட்டு சுவாமி டன்னி பாத பூஜை பாதி பாத பூஜையில் கிளம்புறார் தபவனத்தில் இருப்போம்னார் சுவாமி இல்லை அவசரமாக போகணும்னாரா ஆமாம் அவசரம் அழைக்கிறதுன்னு தெரியும் அதனால தான் இருப்போம்னாரா சுவாமி இல்லை வேலை இருக்குன்னாரான் சுவாமி உத்தரவு கொடுக்கல உத்தரவுக்கு நின்றுட்டு இருந்தால் நம்ம காரியம் ஆகாது டபக்குன்னு கிளம்பிட்டார் வாசல் வரலு போயிருப்பாரான் சுவாமி தான் உட்காண்ட இடத்துல தரையில் ஒரு உத உதைச்சாராம் அப்படி அவர் ஒரு பத்து இருபது முப்பது அடி தள்ளி போயிட்டார் பொத்துன்னு கீழ் விழுந்துட்டார் அங்கே இவர் இங்கே உதச்ச உடனே ஒரு லாரி வேகமாக கிராஸ் ஆகி போகிறது மெயின் ரோடில் இவருக்கு வந்திருக்கிற சமாச்சாரம் காலில் அடிபட்டு அதுக்கப்புறம் உள்ள வந்துட்டார் சொன்னது கேட்டுந்தான் இதையும் தவிர்த்துருக்கலாம்னாராம் இது சுவாமி வந்து நடமாடின காலத்துல மட்டுமில்லை இன்னைக்கும் எந்த மகான்களுமே தன்னோட பக்தால கைவிட மாட்டான் எல்லா சந்தர்ப்பத்திலையும் கூடவே இருந்து காப்பாத்தேன் இருப்பான் இதெல்லாம் பிரமாணம் குருங்கிறது நமக்கு வழிபடுறதுக்கு ஒரு ரூபம் தரிச்சுன்னு வந்திருக்கிற பரபிரம்மே தவிர ஸ்ரீமத் பரபிரம்ம குருஸ்மராமி ஸ்ரீமத் பரபிரம் குரும் பஜாமி ஸ்ரீமத் பரபிரம்ம குரும் வதாமி ஸ்ரீமத் பரபிரம்ம குரும் நமாமின்னு பரபிரம்ம்தான் இந்த வடிவம் எடுத்துட்டு வந்திருக்கேன் என்னைக்கும் தன்னை நம்பின கை விடாது பகவான் சொல்றார் புலிவாய்பட்ட இறையும் குரு கண்ணில் பட்ட சீடனும் ஒரு நாளும் தப்பிக்க முடியாது ஒரு இறைய புலி பார்த்துடுத்துனா அடிக்காம விடாது தன் கண்டுனை ஒருத்தன் பட்டுட்டானா அவனை காப்பாற்றாம குரு இருக்கவே மாட்டான் இவனுக்கே விருப்பம் இல்லாமல் இருந்தா கூட இவனால் தப்பிக்கவே முடியாது காப்பாத்தியே தீர்வரான் குரு அவரோட கருணை குருவோட அன்புல தெளைச்சவாளுக்கு அந்த சிந்தனை மேலோங்கி இருக்கும் பகவானோட அன்பு அப்படிங்கிறது குப்தமாக மறைமுகமாக நம்ம கிடைக்கிறது நேரடியாக தெரியாது சொல்கிறது உண்டு எல்லா வீட்லேயும் பகவான் தான் நேரடியாக போய் அனுகிரகம் பண்ண முடியாது அப்படிங்கிறதுனால தாயின்னு ஒரு ஜீவனை படைச்சிருக்கான் அம்மா மூலமாக தான் பகவானோட அன்பு கிடைக்கும்னு சொல்கிறதுண்டு நம்ம இல்லாமல் அனுபவத்தில் பார்க்குறோம் ஆனால் தாயிட்ட கிடைக்கக்கூடிய அன்பு தகப்பனார்ட்ட இருக்கக்கூடிய கண்டிப்பும் அன்பும் கலந்த ஒரு போதிக்கிற தன்மை ஒரு தோழன்ட்ட இருக்கக்கூடிய ஒரு நெருக்கம் இது அத்தனையும் சத்குருடா பார்க்க முடியும் இப்படி எல்லாமாகவும் இருப்பார் அவரே அப்பேற்பட்ட ஒரு மகான் கூட இருந்து இருபத்தேழு வருஷ காலம் அவருக்கு சேவை பண்ணக்கூடிய பரமபாகியமும் கிடைச்சி அந்த குருநாதர் சித்தி ஆயிட்டார் சித்தி ஆயிட்டார்னா ஒரு அம்மா தபவனம் நம்ம குருநாதர்கிட்ட பரம பக்தி உள்ளவர் குருநாதர் சித்தியான உடனே தன் உடம்பு முடியாத மகனை அழிச்சுட்டு மகாபெரிவால தரிசனம் பண்ண போனா பெரியவா சொன்னாரா வந்து நமஸ்காரம் பண்ணிட்டு போ பிரார்த்தனை தபவனத்துல தான் பண்ணணும் பண்ணப்படாதுன்னாரா எங்க போயிட்டார் அவர் அப்படின்னு கேட்டாரா ஒரே இடத்துல இருக்கார் அதிர்ஷ்டானம்னா என்ன அர்த்தம் தெரியுமோ இல்லையோ ஒரே இடத்துல குரு அசையாம இருந்து அனுகிரகம் பண்றாருன்னு அர்த்தம் இல்லை அங்க போனாராம் அவங்க போயிட்டார் குருநாதர் ஏகநாதர் வந்து சத்சங்கம் பண்ணிட்டு இருக்கும் தகவல் வருது குரு ஜனார்தன சுவாமி சித்தி வெளியில ஒரு சரீரத்தை விட்டு கிளம்பிட்டாருங்கிற தகவல் கிடைச்சி சொல்றா குருவத்தவர் வேற சிந்தனையே இல்லாத ஏகநாதருக்கு இவா சொல்லிதானே தெரியணும் அப்படியான் ஆச்சரியமா எப்ப பார்த்தாலும் குருநாதன் குருநாதன் குருநாதன் அவரோட அபங்கமே நிர்குணா அது ஒரு அபங்கம் இருக்கு அவரது உன்னுடைய கிருப்பைக்கு ஒன்னு எல்லை இல்லைன்னு ஒரு அபங்கம் ஓம்காரஸ்வரூபா சத்குரு சமர்த்தான்னு ஒரு ரொம்ப பெரிய அபங்கம் அது அதுல என்ன சொல்ற ஜரு திருசூலம் இல்லாத சிவன் சங்க சக்கர கதாபத்ம நேரடியா தரிக்காத மகாவிஷ்ணு அத்தனையும் என் குருநாதர் தாங்க ஒரு தீவிரமான குரு பக்தி உள்ளவர் அவருக்கு தெரியாமையா இருக்க குரு சித்தி ஆயிட்டாருன்னு இருக்க சித்தி ஆயிட்டாருன்னு என்ன சரீரத்தை விட்டுட்டு அக்கண்டமா போயிட்டார் அவ்வளவுதானே என்ன சொன்னார் அழலியே நினைக்கிறார் சாதாரண மனுஷா ஏன்னா மறைஞ்சு போன குருவை நம்மளால பார்க்க முடியாது கிவாஜா அவர்கள் ஒரு சொன்னார் நல்ல ஊதுபத்தியாக இருந்தா அது எரிஞ்சு அணிஞ்சதுக்கப்புறமும் ரொம்ப நேரம் அந்த இடத்துல வாசனை இருக்கும் எங்கேயும் ஒரு இடத்துல கொளுத்தினாலும் அறையெல்லாம் மனம் கமழும் ஒரு இத்தினூண்டு ஊதுவத்திக்கே தான் காணாத போனதுக்கப்புறமும் மனம் கொடுக்குற சக்தி இருந்தால் ஒரு ஞானியால் முடியாதான்னு கேட்டார் நம்ம சுவாமியை பற்றி தான் சொன்னார் அதை அவர் மறைஞ்சு விட்டார்னு கண்ணுக்கு தெரியல அருள் உண்டு அப்படின்னு சொன்னார் மகான்கள என்ன பண்ண முடியாது சொன்னா அவர் குருவும் இல்லை இவன் போயிட்டாரே அவனை சரியாக அவர் தயார் பண்ணல அர்த்தம் இவனும் உத்தம சிஷ்யனா இல்லை அர்த்தம் அப்பாற்பட்ட அகண்ட வசூனு தெரியணுமோ இல்லையோ தப்போவனத்தில் ஒரு குருநாதனுடைய ஒரு புகைப்பட ரூபமாக சுவாமியை மாட்டியிருப்பான் முன்னாடி இருந்தது இப்போ சுவாமி அந்த சுவாமியை உள்ளே வச்சுட்டா போய்டிருக்கு அழகாக குழந்த மாதிரி சிரிச்சுண்டு இருப்பார் சப் சிக்ஸ் டிம்பிள் சின்ன பயம் படிச்சிருக்கோமே அது மாதிரி இருப்பார் குழந்த மாதிரி நெத்தியில் சின்னதாக திலக்கம் விட்டு அழகாக முகம் மட்டும் அப்படியே பௌர்ணமி சந்திரன் மாதிரி இருக்கான் அதுக்கு கீழே பறவொளி தோற்றம் பத்து ஒன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு போட்டுருப்பான் நம்மளுக்கு எப்படி போடுவா தோற்றம் ஒரு டேட் மறைவு கபீர் தாசர் பாடுறார் அது கூட அவ்வளவுதான் வாழ்க்கை மாட்டின்னு இருக்கு எல்லாருக்கும் பின்னாடி பிறந்த தேதி இறந்த தேதி உண்டுனாரே பாயி சத்குரு சேவா கருளே ஜனும காத்தே ஜனும கா ஜென்மாவ பிரயோஜனமாக்கிக்கோ அப்படிங்கிறார் பர்த் டேட் ஆஃப் பர்த் என்ன சார் தெரியும் என்ன சார் தெரியாது இருக்கலாம் அதனால ஜாக்கிரதையாயிரு ஜாக்கிரதையு நமக்கு அவாளுக்கு அப்படின்னா பரவலி தோற்றம் இந்த சரீரம் வீட்டுக்குள்ள ஏத்தின் அகல் தீபம் மாதிரி இருந்தது அருணாச்சல தீபம் மாதிரி ஆயிடுச்சு நடத்தி அகண்ட ஜோதினா பரவொழி தோற்றம் எங்கும் நிறைஞ்சிருக்கார் ஷிர்டி சாய்பாபோட பொன்மொழிகள் போட்டிருப்பா நான் சமாதிக்குள்ள இருந்து முன்ன விட அதிகமா வேலை செய்வேன் பெற வே நம்மளால முடியுமோ அதுதான் மகான் நேர இருக்கும்போது ரெண்டு கை ரெண்டு கால் தான் அப்புறம் என்னன்னா விஸ்வஸ்மை நமகான் உடம்புற பெறவிடுவா எந்த நேரத்துல யார் குட்டாலும் எப்ப வேணாலும் அனுகிரகம் கிடைக்கும் நம்ம குருநாத்தர ஒரு பரம பக்தர் அவ் நம்மா வாத்துக்காரர் எல்லாருமே அவளுக்கு கவர் பண்ணி நான் தனியாவே சொல்லணும் அப்படி ஒரு அனுகிரகம் பண்ணிருக்கேன் விஸ்வ வியாபகம்ங்கிறதுக்காக நான் சொல்ல வரேன் சொல்லிடணும் குருநாதர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலுல அதிர்ஷ்டான பிரவேசம் பண்ணினார் நான் சொல்ற சம்பவம் நடந்து அதிகம் போனா பத்து வருஷத்துக்குள்ளதான் இருக்கும் அவர் சித்தியாகி கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சு வருஷத்துக்கு மேல வச்சுக்கோங்களேன் அதுக்கப்புறம் நடந்த சம்பவம் அயல் நாட்டுல அவருடைய உறவினர்கள் வீட்டில் இருக்க இந்த மாமா காத்தால வாக்கிங் போயிருக்கார் வெளியூர் போயிட்டோம் ஒரு சின்ன விஷயம் கிடைக்கல திருப்பி வர முடியாது அது நம்ம பேசுற ஒரு தமிழ் கலந்து இங்கிலீஷும் சம்பந்தமே இருக்காது புரியவே புரியாது தொலைச்சுட்டார் பேப்பர் கிடைக்கல எங்கெங்கயோ சுத்தரார் இடம் கண்டுபிடிக்க முடியல வாக்கிங் எல்லாம் முடிஞ்சு போச்சோ இப்ப தண்டமா அலைஞ்சுட்டு இருக்கார் கையில பணம் இல்லை கான்டாக்ட் பண்ண முடியல அழுக வந்துருச்சோம் ஏதோ ஒரு கட்டிடத்தை வாசல்ல உட்காந்து அழ ஆரம்பிச்சுட்டார் காலல்ல வலிக்கிறது முடியல இங்க போன மனுஷனை காணமேன்னு வீட்டுல தவியா தவிக்கிறா தொடர்பு கொள்றதுக்கு வழியே இல்லை திடீர்னு ஒரு பொண்ணு அங்கேந்து வந்தா அட்ரஸ் தெரியாம தவிச்சுன்னு இருக்காளான்னு கேட்டா ஆமா தமிழ்லேயே கேட்டா நீங்க வாங்கமாமா நான் கொண்டாடுறேன்னா எனக்கு இடம் தெரியலையம்மா எப்படி கொண்டாடுவேங்கிற ஏதாவது அடையாளம் சொல்லுங்கண்ணா ஏதோ குத்து ஏதோ அடையாளம் சொன்னார் அந்த அடையாளத்தை வச்சுட்டு கண்டுபிடிக்க முடியல அவ்வளோ அலைஞ்சா அப்புறம் ஒரு வழியா போஸ்ட் ஆஃபீஸுக்கு கூட்டின்னு போயிட்டு இவர் சொன்ன லொக்கேஷன்லாம் வச்சு ஏதாவது கண்டுபிடிக்க முடியிறதான்னு பார்த்து ஒரு வழியாக கண்டுபிடிச்சு ஒப்படைச்சிட்டேன் இவரும் வீட்டுக்குள்ளே போன உடனே அப்படியே முகமெல்லாம் சவந்து போயிட்டு அந்த மாமியும் ரொம்ப கவலைப்பட்டுட்டா இந்த பொண்ணுங்க தான் என்னை நான் வந்தே இருக்க முடியாது அப்படின்னார் நான் ரொம்ப சந்தோஷம் நீ உள்ளவா எதாவது காப்பி கீப்பி சாப்பிட்டுட்டு போனேன் நான் இருக்கட்டும் நான் கொஞ்சம் அவசரமாக போகணும் நான் அந்த ஏரியாவிலே இருக்கிற பேங்கில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் இன்னும் கேஷ் க்ளோஸ் பண்ணல அர்ஜென்ட்டாக போகணும்னா எப்படிமா இவருக்கு உதவி பண்ணினேன்னு அச்சுச்சோ ஏன் கேட்குறேள் ஒரு வயசான தாத்தா என்னை வேலை செய்ய விடாமல் கவுண்டரில் எட்டி எட்டி பார்த்து என் பிராணனை வாங்கி விட்டார் அவன் அட்ரஸ் தெரியாமல் தவிக்கிறான் அவனை கொண்ட விடு கொண்ட விடுங்கிறார் எவ்வளோ சொன்னாலும் கேட்கல பொறுக்க முடியாமல் வந்தேன் யாரை வரும் உங்களுக்கு ரிலேட்டிவ்வான்னா எங்களுக்கு இந்த ஊரில் எந்த தாத்தாவையும் தெரியாது நீ யார சொல்கிறேன்னா சிகப்பா ஒரு ஆரஞ்சு கலர் ட்ரெஸ் போட்டுருக்காருண்ணா இவளுக்கு ஒன்றுமே புரியல பேசின்ட்டு இருக்கிற மாமியின் நகந்தா தலைக்கு பின்னாடி மாட்டு இருக்குதோ இந்த தாத்தா தான் அவர் இந்த வீட்டில் இருக்காரா நான் அவரை பார்க்கணுங்கிற சொல்லிவிட்டவா தேம்பி தேம்பி அழறா இன்னும் இருக்கா வா இருக்கா இன்னைக்கும் அந்த நம்பிக்கை உள்ள குருநாதர் இருக்கார் அனுகிரகம் மண்டுவார அனுகிரகம் சத்தியமா கிடைக்கும் அப்ப குரு எங்க இருக்கார் அப்படின்னா எங்கும் இருக்கார் அப்படிங்கறது ஒரு பதில் இன்னொரு பதில் என்ன அப்படின்னா இதை ஸ்தாபிக்கிறதுக்கு தான் மகான்கள் ஆதிசங்கரர்ல இருந்து நம்ம குருநாதர்ல வந்திருக்கா என்னன்னா உள்ள தேடு அப்படிங்கறத சொல்றதுக்கு தான் வந்திருக்கா அவளுடைய மிஷன் அதுதான் உள்ளுக்குள்ள தேடுங்கிறான் இங்க தேடி கண்டு அடைஞ்சதுக்கு அப்புறம் உள்ளுக்குள்ள பார்த்த அந்த பிரம்மம் அந்த சத்குரு அவரே உலகம் இருக்காருன்னு தெரிஞ்சுண்டு அதுக்கப்புறம் சஞ்சாரம் பண்ண ஆரம்பிச்சிருக்க எப்படின்னா நமக்கு எல்லாம் தெரிஞ்ச ஒரு பிரபலமான கதை பரமேஸ்வரன்ட்டு ஒரு அழகான தெய்வீகமான ஒரு பழத்தை கொடுத்தார் இல்லையா ரெண்டு குழந்தைகள் யாருக்காவது கொடுக்கும் சகல லோகங்களையும் மூணு பிரதட்சணம் பண்ணிட்டு வரவாளுக்கு இந்த பழம்னு பகவான் தீர்மானம் பண்ணினார் சுப்பிரமணிய சுவாமி மயில ஏறி பறந்துட்டார் விக்னேஸ்வர் பகவான் உலகமெல்லாம் சுத்தினா எந்த வஸ்து கிடைக்குமோ அதுதானே இங்கே உக்காண்டிருக்கு மாதாச்ச பார்வதி தேவி பிதாதேவோ மகேஸ்வரகா பாந்தவாக சிவபக்தாச்சுவேஷோ புவனத்திரயம்னு அந்த சுரூபம் தானே இங்கே இருக்கு அப்படின்னு எழுந்து வந்து இந்த கையில் கொழக்கட்டை வச்சுருக்காரு ஏற்கனவே அதோடய மூணு பிரதட்சணம் பண்ணினார் அந்த கைக்கு மாமிழன் கிடச்சிருத்தோம் தேமேன்னு போய் உட்காந்துட்டார் இப்போ சுற்றிட்டு வந்த சின்னவர் ஏமாந்து போனார்க்கு ரெண்டு விதமான அனுகிரணம் இவருக்கு பழத்தை கொடுத்து அனுகிரகம் பண்ணினார் அவரை பழமா ஆக்கி அனுகிரகம் பண்ணினார் பழம் நீ என்று பரமன் சொல்லி பரிந்தளித்த பழனின்னு பாட்டு உண்டு என்ன தத்துவம் உள்ளுக்குள்ளையே பகவானை தேடி அடையிறது விநாயகர் காட்டின வழி எங்க சுத்தினாலும் அங்கெல்லாம் பகவானையே பாருங்கிறது முருகன் காட்டின வழி யான கணேசரம் ஞானஸ்கந்தரம் காட்டின வழி இதுதான் உள்ளுக்குள்ள எப்பவும் பகவான பார்த்து அடைந்த பிறகு வெளியில பார்த்தால்தான் பகவான் தெரிய இல்லாம வெளியில சுத்தினா நம்ம சுவாமி சொல்றார் காண வேண்டும் என்று கடல் மலைகளில் அலையாதே தன்னை சோதித்து தனக்குள் கண்டவனே காட்சி சாமி சுவாமி சுவாமியுடைய லெட்டர்ல இருக்குது எதை கடைக்கணுமோ சாமி அழகா சொல்லுவார் மிருகநாபிமே சுகந்து கஸ்தூரிமான் சுவாமி நிறைய இடம் போயிருக்கார நேபாளத்துல இருக்கு அப்படிங்கிற சாமி கஸ்தூரிமான் இருக்கு அதோட வயத்துக்குள்ள உள் பக்கத்துல அந்த வப கொழுப்பு இருக்கோ அதுல மனம் வந்துட்டே இருக்குமா எங்கேந்து வருதுன்னு அதுக்கு தெரியாது காடு பூரா சுத்துமா நே வாசனை அப்படின்னு அதுக்குள்ளேந்து வருதுன்னு அதுக்கு தெரியாதா சுத்து சுத்தி சுத்தி அலைஞ்சுட்டு கால் வலிக்குமா கண்டே பிடிக்க முடியல அப்படின்னு உக்காருமா அப்பவும் வாசனை விடாம வருமா என்ன உலக நேரம் அலைஞ்சிடுத்து நன்னா வாங்குறது அப்ப கொஞ்சம் நிதானிக்கிறத அந்த வாசனை தங்கிட்டேருந்து வேற இல்லைன்னு தெரிஞ்சு போயிடுமா சாமி சொல்றத இதுதான் ஸ்தாபிக்கிறதுக்கு மகான்கள் இந்த தெய்வீகத்தை அரியணும்னா என்ன பண்றது சுவாமியும் சொல்றார் கஷேத்திரங்கள்லாம் சமுத்திர ஸ்நானம் பண்றது பணம் போடுவா பார்த்திருக்கலாம் உடனே நம்ம போட்ட உடனே காத்துப்பா சின்ன சின்ன பசங்கள்லாம் அந்த ஊர்வாசிகள் பண்டறி பிரம்மன கூட சந்திரபக வரலாம் கையில ஒரு காந்த துண்டோட நின்றுட்டு சில பேரு அதுவும் இருக்காது நம்ம போட்ட வேகத்துல குபிக்குன்னு உள்ள போய் அந்த காசு எடுத்துருவான் சுவாமி சொல்ற அந்த உதாரணத்தை அலை அடிச்சுட்டே இருக்கும் இந்த அலைய பார்த்து ஏமாறாம அந்த பணம் லட்சியம்னு முழுகிறவனுக்கு அது கிடைக்கும் மனசுல எத்தனையோ எண்ண அலைகள் இருக்கு அதை லட்சியம் பண்ணாமல் உள்ள முழுகினா சச்சிதானந்தம் கிடைக்கும் அனுபவிச்சு சொன்ன வார்த்தை எல்லாம் அவரோட அனுபூத்தியில இருந்து வந்த வார்த்தை ரொம்ப சாதாரணமா நமக்கு புரியுது பெரும் அடியார் குருதேவர் ராமகிருஷ்ண பரவசர் சொல்ற மீன் பிடிக்கிறார் வங்காளத்தில் தூண்டில போட்டு அசையாம உட்காந்து நிச்சயமா இதுல வந்து அழகா சொல்ற குரு பெரிய கல்யாண பிரசோஷன் போச்சாங்க தெரியவே தெரியாதான் காது திறந்திருக்கு காது கேட்கல கண்ணு திறந்திருக்கு கண்ணு பார்க்கல கவனம் பூரா அதை தூண்டிலேயே இருக்கான் மீன் மாட்டின்னு ஒரே சந்தோஷம் எனக்கு இழுத்துட்டானா அப்புறம் அந்த பக்கம் வந்தானா ஒரு கல்யாண பார்ட்டி இப்படி போச்சான்னு தெரியாதே அதுதான் அந்த மனசு ஒருமைப்பாடுங்க அந்த மாதிரி ஒரு ஒருமைப்பாடு இருந்தால் கேசவச்சந்திரசேன் அப்படி தியானம் பண்ணுறார் பிரம்மசமாஜத்துல எல்லாரும் ராமகிருஷ்ணம் குருமாராஜ் வராருங்க பார்த்துட்டு இவரது தான் தூண்டில் இருக்கிற இற பிடிக்கிறதுக்கு மீன் வரப்போகிறதுங்கிற மேலே இருக்கிற மெதவை மூழ்கிருக்கு பாக்கி பேரெலாம் கண்ணை மூடின்னு இருக்கா உள்ள சண்டை நடக்கிறதுங்கிற அதுக்கு ஒரு பரிகாசமாக சொல்கிறார் மரத்து மேலே சமயத்தில் குரங்கு கடலாம் அப்படி உட்காண்டிருக்கோம் கண்ணை முடின்னு இருக்கும் உள்ளுக்குள்ளே வாழைப்பழமும் வேர்க்கடலையும் இருக்குங்கிற சிந்தனை குரங்கு குரங்குதானே இப்போ செயலற்றிருக்க சிவானந்தம் ஆகும்னு சொன்ன திருமூனர் வாக்குப்படி சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு சிவத்தோடு சிவமாக கலந்த சிவரத்னகிரி மகாராஜ் ஷரீரத்தோடு இருக்கிறது அவருக்கு சேவை பண்ணினார் சரீரம் விட்டுட்டார் இப்போ இப்போ எப்படி சேவை பண்ணுறது உள்ளுக்குள்ளே இருக்கிற குருவை கண்டு குருவாகிய பிரம்மத்தோடு கூடி இருக்கிறது சேவை அதுதானே சேவை சேவை பண்ணுற சிஷன் என்ன பண்ணுவான் குருவை விட்டு பிரிய மாட்டான் இப்போ குரு எங்கே இருக்கார் உள்ளுக்குள்ள சச்சிதானந்தமாக இருக்கார் அதோடு சேர்ந்து இணைந்து இருக்கிறது சேவை நேதி சொன்னமே தத்து துவம் அசி அந்த நிலையில் இவாளுக்கு இவா மடத்துக்கு வந்து அயமாத்மா பிரம்மா தான் அத்தரவண வேதமும் அயமாத்மா பிரம்மாங்கிற மகா வாக்கியம் தான் நாலு மடத்துக்கு நாலு ஆம்னாய மட்டங்களுக்கு நாலு மகா வாக்கியம் அகம் பிரம்மாஸ்மி ஐயம் ஆத்மா பிரம்மா பிரஜானம் பிரம்மா தத்துவம் நாலு வேதத்தில் உள்ள நாலு மகா வாக்கியங்கள் நாலு ஆம்னாய மட்டங்களுக்கு அகம் பிரம்மாஸ்மி நான் எதை சொல்றேனோ அந்த நான்கரை உணர்வாகிய சைதன்யமே பிரம்மம் அகம் பிரம்மாஸ்மி ஐயம் ஆத்மா பிரம்மா ஆத்மான்னு சொன்ன ஒரு வஸ்து கிடையாது இது சிப்ளா கட்ட இது கடிகாரம்னு சொல்ற மாதிரி ஒரு வஸ்து இல்லை ஆத்மானா என்ன ஆத்மான நான் அர்த்தம் அவ்வளோதான் ஆத்மான நான் நான்கிறது இந்த உடம்பை குறிக்கிறது நான்கிற உணர்வு இருக்கோ அதுதான் ஆத்மா அது ஐஎம் ஆத்மா பிரம்ம நான் எதை நான் சொல்றேனோ அது பிரம்மத்தை தவிர வேற ஒண்ணும் இல்லை பிரஜானம் பிரம்ம விழிப்புற்றிருக்கக்கூடிய பேரறிவு அதுவே பிரம்மம் தத்து அசி குருநாதர் சொல்றா நீ அதுவாக இருக்கிற நாலு வாக்கியத்துல அயமாத்மா பிரம்மா தான் ஜோதிர் மட்டத்துக்கு உண்டான வாக்கியம் அப்போ அந்த குரு ஸ்வரூபத்தை உள்ள பார்த்து தரிசனம் பண்றதுக்கு ஆனந்தகிரிங்கிற பீட்டாதிபதியாக நியமிச்சுட்டு ஒரு பரிவுராஜக சன்னியாசியாக கிளம்பிட்ட சாமி என்னைக்குமே ஜாஸ்தி சாமான்கள் வச்சுட்டதே கிடையாது ஒருத்தர் சொன்னாரு சித்தலிங்கம் இடத்துலேருந்து சுவாமி தபவோனத்துக்கு ஆசிரமத்தை மாத்திட்டு வரும்போது நாங்க தான் சுவாமி கூட இருந்தோம்னார் அப்படியா என்ன ஆசிரமம் வீடு ஷிப்டிங்னா நம்ம என்ன பாடுபடுத்துறோம் சொன்னார் ஆசிரமம் ஷிப்டிங் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு ஏரியாவுக்கு போறது சுவாமி காலைல பாதுகா மாட்டின்ட்டார் உடுத்த வஸ்திரத்தை தவிர அடுத்த வேலைக்கான காஷா வஸ்திரத்தை தோளில் போட்டுட்டார் இந்த கையில கமண்டலம் ரெண்டு புஸ்தகம் சுவாமி கிளம்பிட்டார் நாங்க பின்னாடியே வந்தோங்கிறார் அவ்வளவுதான் என்ன வேணும் வேலைக்கு அப்ப எதுக்கு தப்பு ஆசிரமம் மரத்தடியிலையும் ரயில்வே ஸ்டேஷன்லையும் இருந்த யோகி ராமசுவரத் குமார் சுவாமி பெரிய ஆசிரமம் கட்டினார் ஒரு இடத்துல நிற்காமல் ஒரு ஸ்தாபனத்தை ஏற்படுத்தினார் மலை குகைகள்ல குளிர்னு வெயில் ஒண்ணுமே பார்க்காமல் உடுத்தி இருக்கிற கோமனம் கூட இடுப்புல இருக்கா இல்லையாங்கிற பிரஜை கூட இல்லாமல் ஆகாரத்தை பற்றி சிந்தனை இல்லாமல் பிரம்மமா இருந்த ரமண பகவான் எதுக்கு ஒரு ஆசிரமத்தை ஏற்படுத்தினார்னா நமக்கு தான் நமக்கா நம்ம போய் தியானம் பண்றதுக்கு ஒரு இடம் வேணும் இல்லையா நம்ம வழிபடுறதுக்கு ஒரு இடம் வேணும் இல்லையா நம்ம மேல கொண்ட கருணையினால இந்த ஸ்தாபனங்கள் ஏற்படுத்தினாலே தவிர அவனுக்கு எதிலையுமே பற்று கிடையாது ஜோதி பீட்டத்திலேருந்து கிளம்பிட்டார் வேறொரு பக்தர் பேசும்போது சொன்னார் பீட்டாதிபதினா சாதாரண விஷயம் இல்லை ராஜாக்கள்லாம் வந்து நமஸ்காரம் பண்ணுவாள் சிவரத்தங்கிரி சுவாமிகளை பற்றி குருநாதாவ பத்தியே சொல்றது காஷ்மீர தேரத் தேசத்து ராஜாவினால பூஜிக்கப்பட்ட சிவரத்தங்கிரி சங்கராச்சாரிய சுவாமிகள்னு போட்டிருக்கு அப்படின்னு ராஜா பூஜித்த ராஜாக்கள்லாம் வந்து விழுந்து நமஸ்காரம் பண்ணுவாள் சிங்கேரி ஆச்சாரியால் இருந்தார்னா ராஜா வந்து விழுந்து நமஸ்காரம் பண்ணி என்னுடைய மரியாதையை நீங்கள் ஏற்றுக்கணும்னு சொல்லி அவருக்கு ஒரு நாளைக்கு அங்கே தங்க சிம்மாசனம் என்ன பல்லக்கு என்ன தன்னுடைய அணிகலன்கள்லாம் கொடுத்து சமர்ப்பணம் பண்ணினான் இன்றைக்கும் விஜயதேசி மினி கபா வந்து ஒரு ராஜா மாதிரி அலங்காரம் பண்ணிட்டு வருவா அது சம்பிரதாயம் ராஜாக்களை வந்து வணங்கினா பண்டிதாள் வந்து வணங்குவா பாமரர்கள் வந்து வணங்குவா பெரிய யோகீஸ்வரெல்லாம் வந்து வணங்குவா பெயர்பட்ட ஸ்தானம் மடத்துக்கு பெரிய ஸ்தாபனம் அதுக்கு சொத்து உண்டு நிர்வகிக்கும் ஆட்கள் உண்டு வேலை வேலைக்கு இவாளுக்கு பிக்ஷைக்கு பிரச்சனை இல்லை காணிக்க செலுத்துறதுக்கு மன்னர்கள்லாம் காத்துருப்பா கிட்டத்தட்ட ஒரு சக்கரவர்த்தி மாதிரியான ஒரு பதவியை ஒரு சில வருஷங்களா காணும் அப்புறம் எங்கேயா போயிருந்த ஃபாரின் போயிட்டேன் சார் ஒரு நல்ல ஜாப் கிடைச்சது அங்கே போனேன் அப்படியா இங்க கிடைச்ச இருந்தது அங்கே போனா நிறைய சம்பாதிச்சு வந்தேன் சம்பாதிச்சன் வந்து இங்கே நம்ம நாட்டில் தான் அதை பயன்படுத்திட்டு இருக்கேன் அப்படிங்கறத நம்ம சகஜமா பார்க்கிறோம் இல்லையா மகான்கள் ஏகாந்தத்துக்கு போய் அதி தீவிரமா தபசு பண்ணி அருள் சக்தி அப்படியே தேக்கி எடுத்துன்னு வந்து இறங்கி வந்து நம்மகிட்ட கொடுத்துட்டு போயிடுறான் இதுதான் அவளோட வேலை தபசு பண்றது யாருக்கு நமக்கு அம்மா சமைக்கிறது யாருக்கு வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் அப்படி தப்பசு பண்ணி அந்த தபஸனால் உண்டான அந்த அருள் சக்தி இருக்குது இல்லையா தெய்வீக சக்தி அந்த நமக்கு கொடுக்கறதுக்காக பங்கு போட்டு கொடுக்கறதுக்காக சாமி சொல்லுவார் செட்டியார் கடை வச்சிருக்கேன் இங்கே உப்பு புளி மிளகா பருப்பு வகை தங்கம் வயிறம் வைடூரியம் எல்லாம் உண்டு இந்த உப்புப்பொடிகள்லாம் இந்த பக்கம் வச்சிருக்கேன் தங்கம் வைர வயிறூர்லாம் அப்படி வச்சிருக்கேன் எல்லாரும் இதை தான் கேட்குறா இது யாரும் கேட்க மாட்டேங்கிறா யார் என்ன கேட்கிறாளோ அத தான் சுவாமி கொடுக்கும் விருப்பப்படுறவாளுக்கு சுவாமி இதுவும் கொடுக்கும் இவாளோட தபசனாலும் அத்தனை சித்திகளும் இவாளுக்கு வந்துடும் அஷ்டமா சித்திகள்னு சொல்லக்கூடிய அனிமாதி சித்திகள் இவாளுக்கு வந்துடும் எது வேணுனாலும் சாதிக்க முடியுமா ஆனா அதுல அவளுக்கு நாட்டம் இல்லை நம்மள மேல்நிலைக்கு உயர்த்துறதுதான் நாட்டம் அவ சுவாமியும் ஒரு சமயம் சொன்னார் எல்லாம் ஆசிரமத்துக்கு வர வேண்டியது திருவண்ணாமலை செஞ்சு சாத்தனூர்லாம் பார்த்துபிட்டு அப்படியே பஸ் அங்கேயே நிறுத்திட்டு இறங்கி வந்து கை கால மிண்டு ஒருவேளை போஜனை சாப்பிட்டுட்டு பஸ்ல ஏறி கிளம்பி போறது அதுக்கு இல்ல ஆசிரமம் சாமி ஆசிரமத்துக்கு வந்தோமா இந்த சுவாமி யார் இவர் எப்படி இப்படி ஆனார் இத மாதிரி ஆர்த்துக்கு நமக்கு வழி உண்டான்னு நினைக்கிற துணிவு யாருக்காவது இருக்கா நாரா சுவாமி அதுக்குதான் அதுக்குதான் சுவாமி அவர் காட்டின வழிய பிடிச்சுட்டு அப்படி முன்னேறணும் இல்லையா அவர் சரணத்தை கட்டியா பிடிச்சுண்ணா ரெண்டு வழி இருக்க குருநாதர் வழி காட்டுறார் குருநாதர் வேற யார் வழி காட்டுவாங்கிறார் கபீர் கோ பத்தவீன் கோடா விகட்டமிக்கட யமார कौन बतावे பத்தபு பத ரோரின் கோ தவிர ராஜபாட்ட வழி மெயின் ரோடு போற வழி யாரு காட்டுவத்தில் சந்தோஷமா இருக்க நீ நினைச்சிருக்கிய கபீர் தா சொல்ற என்ன தெரியுமா பிரம்மாண்டமான விசித்திரமான சமசானம் படாபிகட்ட யம காட்ட குரு பினார குரு பினோ பட்டார சந்தோஷப்படுற உண்டு இருக்கிற இடம் உண்டு வேற ஒண்ணும் கிடையாதுங்கிற ஒரு சுவாரஸ்யமான ஒரு சம்பவம் சொல்லுவா பட்டினத்தாரு ஒரு வீட்டுக்கு போனா ஒரு வழியா போனாரா எல்லாரும் பழமே பழம்பி அழறா அவ வீட்டில் யாரோ போயிட்டாருன்னு அவரு கரும்பு ஒரு பக்கம் வச்சுட்டு ஓன்னு அழுதாரான் அவர் அழுத இவ்வாளுக்கு ஆச்சரியம் நீங்கள் எதுக்கு அழகியல் நீங்கள்லாம் எதுக்கு அழறையள்னா நாங்கள்லாம் இவர் போயிட்டார்னு அழுறோம் நீங்கள்லாம் போறீங்களேன்னு அழறேனா இதுதானே நாளைக்கு நமக்கும் போனவன் வாழ்க்கையில் எதை சம்பாதிக்கணுமோ அதை சம்பாதிக்காமல் போயிட்டானே நீங்களும் ஜன் மா சாரதா தேவிக்கு உடம்பு முடியல ஒரு சமயம் ஹிரதயிட்ட பரமஹம்சர் கேட்கிறார் வேண்டாம் மனுஷப்பிரவியோட லட்சியத்தை அடையாமையே அவ போயிடுவோ காட்டுறதுக்கு சுவாமி சுலர் உடம்பு எடுத்ததன் பயன் உடம்பினுள் உத்தமனை காணல் இல்ல என்ன ஜென்மா வேஸ்ட் பிராணன் போறதுக்குள்ள இந்த சரீரத்துக்குள்ள இருக்கிற பகவத் ஸ்வரூபத்தை உணர்ந்தே ஆகணும் முயற்சிகள் அதுக்குத்தான் இருக்கணுங்கிற வாழ்க்கையில என்ன பண்றதுன்னு தெரியாத ஒரு பயம் ஒரு குழப்பம் இருக்க அது வந்து ஒரு காட்டாறு மாதிரி போறது பிராந்திக்கு இந்த பக்கம் சுடுகாடு போனா எரிஞ்சுருக்கு அந்த பக்கமா அப்படி போனான்னா பெரிய ஒரு நதி ஓடுறது எப்படி போடுறதுன்னு புரியலையே வேற ஏதாவது பாதை இருக்கா பார்க்கலாம் மழை கொட்டுறது காத்துக்குளக்கம் எனக்கு ஒரு கண் போனாலும் நினைக்கிறவா உண்டுதான் மழை அப்புறம் என்னன்னா உலகத்துல பாக்குற விஷயம்தான் நிஜம் பகவத் சுரூபமோ சத்குருநாதன் கிருப்பையோ நிஜம் இல்லையா குழப்பம் உண்டாக்குற மாயா இருக்க இதுதான் சோழல் காத்து மாயாட்டு இதுல இருந்து ஓடி வந்து கைய பிடிச்சு அந்த வழிக்கு கூட்டின்னு போறது கோனு குரு பின் சரி எப்படியோ தட்டு தடு மாதிரி இவன் அந்த சழல்லையும் இந்த மழையிலையும் மாட்டின்றி எப்படியாவது தப்பிக்கலாம் இந்த பக்கம் நதி இருக்கு போக முடியலையே இந்த சுடுகாட்டுலேருந்து எப்படியாவது நம்ம மெயின் ரோடுக்கு போகணுமேனு தவிக்கிறான் பெருசாக ரெண்டு மலை இருக்கு அதில் போய் டமாலில் முட்டின்னுட்டான் உன்னு காமமாக ஒன்னு குரோதமா காம குரோது கர்மி கர்மித்தனம் அங்க திருட நாட்டம் ஒழிஞ்சு இந்த நிலைமையில அவன் என்ன பிடுங்க இந்த நிலைமையை காப்பாத்துநாதனை சரணாகதி பண்றதை தவிர வேற சாதனையே கிடையாது சானாயே கருப்பற சான ந அனுஷ்டுல் குருவாச்சா சிமா பூர்ணபா பூர்ண தப்ப தவிர வேற மார்க்கே கிடையாது பிறந்துட்டோம் மரணம் வந்தே தீரும் அதை யாரும் தவிர்க்க முடியாது நல்ல மரணமா மாத்திக்கிறதுக்கு வழி தேடிக்கலாம் தவிர்க்க முடியாது இந்த நவத்வாரங்கள் சரீரத்தில் இந்த பிராணம் போயிட்டு போயிட்டு வந்துருக்கேன் துவாரம் இருக்கிற இடத்துல காத்து வெளியில போறதுக்கு வாய்ப்பு உண்டு திருப்பி வர்றதுங்கிறது நம்ம கையில போனது வரலா என்ன பண்ண முடியும் மேல் மூச்சு வாங்கி இறங்கலா போச்சு அது அப்படி சுலபமா போயிடாதுங்கிறார் சுவாமி ஆசா பாசங்கள் மனசுல இருக்க இருக்க யமபடர்கள் வந்து பிராணனை கடைஞ்சு எடுக்கும் போது சாம எல்லா மனுஷனுமே எல்லாருக்கும் உண்டு பற்று அற்று போனால் ஒழுக மரணம் வேதனை தான் அது எப்படி இருக்குமா பிரசவ வேதனையை விட பல மடங்கு அதிகம் சொன்னா புரியும் புரியவே புரியாது அத்தனை கொடூரமானது பிறப்பு மட்டும் எப்படினா அதுவும் பயங்கரம் இல்லாமல் இருக்கிறதுக்கு என்ன வழி பிறந்தா தானே சாமி சொல்கிறார் அடுத்த தின பிறக்காமே இருந்துடுவோமே மரணம் வராமல் இருந்துவிடும் சரி இப்போ பிறந்துட்டோமே என்ன அவரே கேள்வி கேட்டு அவரே பதில் சொல்ல மரணத்தை மகோத்சவமாக மாற்றிக்கொள்ள வழி உண்டு அது குரு சரணாரவிந்தத்தில் இருக்கு குருநாதன்கிட்ட ஈடுபாடு வர வர வர தேக அபிமானம் இல்லாமல் பண்ணிடுவர் தேக அபிமானம் இல்லாமல் போகிறதுக்கு முதல் ஸ்டெப்பு என்ன சுயநலம் பார்க்காமல் குரு கைங்கரியம் பண்ணுவது தான் நம்ம வாழ்க்கையில உத்தியோகத்துக்கு போறோம் வியாபாரம் பண்றோம் பல காரியங்கள் பண்றோம் ஒரு காரியம் பண்ணினா இதனால என்ன பிரயோஜனம் எண்ணத்தோட பண்றோம் பிரதி பிரயோஜனம் எதிர்பார்க்காமல் பொருளுக்கு அருளுக்காகவே பண்றது குரு சேவை இது பொருளுக்காக பண்ற காரியத்தை விட இரண்டு மடங்கு சிரத்தையோட பண்ணணும் ஆபீஸ்க்கு லேட்டா போனா தப்பு வியாபாரத்தில் இத்தனை மணிக்கு ஒருத்தர் வர சொல்லிருக்காரு அந்த டயத்துக்கு போகலன்னா அந்த வியாபாரம் கைவிட்டு போய்டும் அதில் என்ன பயம் நமக்கு இருக்கோ அதுக்கு ரெண்டு மடங்கு பயம் இதில் இருக்கணும் இதில் யாரும் கண்காணிக்கிறதுக்கு ஆள் இல்லை மனுஷ ரீதியில் பகவான் தான் இருக்கார் நேரடியாக மானிட்டரி பெனிஃபிட் வராது இது நம்ம எண்ணம் நம்ம உழைச்சா கிடைக்கிறத விட பல மடங்கு அதிகமாக சுவாமி கொடுப்பார் அதுதான் சத்தியம் அப்போ அந்த குரு சேவை அப்படிங்கிறத சாந்தீஸ்வர் சொல்கிறார் குரு சேவை பண்ணினால் தபசுன்னு சொல்லலையா குரு சேவாச்சா சங்கல்ப என் குருநாதனுக்காக நான் உழைப்பேன் இது என்னுடைய கர்த்தவியன் கடமைன்னு எவன் நினைக்கிறானோ அவன் வாழ்க்கையில இகலோகத்திலையும் கஷ்டப்பட மாட்டான் பரலோகத்திலையும் கஷ்டப்பட மாட்டான் இது நூத்துக்கு நூறு சத்தியம் நம்ம பிறர்க்கே உழைத்து ஏழையானேன்னு ஆழ்வார் சொல்றது போல யார் யாருக்கும் உழைச்சி நழைச்சி திண்டாடி நன்றி இல்லாத பேசார் இருபது வருஷம் குப்பை என்ன போடான்னு சொல்லிட்டான் பகவான் உழைச்சா போடாமட்டான் அப்படின்னா இது வேண்டாம்ங்கிற அர்த்தத்தில் சொல்லலை இது வேண்டுக்கு நமக்கு உலகம் இருக்கட்டும் ஆனால் பாக்கி நேரம் இல்லாமல் பகவானுக்காக குருநாதனுக்காக உழைக்க தலைப்பட்டால் பிராணன் போற தருவாயில் படுற கஷ்டத்துக்கும் உழைப்புன்னு தான் பேர் தெரியுமா உங்களுக்கு அபிலாம் பெற்ற சொல்றார் உழைக்கும் போது உன்னையே அன்னைய என்பன் ஓடி வந்தேங்கிறார் அந்த உழைப்பு இருக்கவே இருக்காது அப்படி கிளம்பிடலாம் மரணத்தை மகோத்சவமாக மாற்றிக்கொள்ள வழியினர் முத நாள் போட்டுட்ட சட்டையை கைட்டு ஒரு சட்டை போட்டுக்கிறதுக்கு யாராவது அது அழைப்புறாள் அப்படி இருக்குமா அது ஆனந்தமா இருக்குமா ஒரு கூண்டுக்குள்ள இருக்கிற கிளியை திறந்து விட்டுட்டா எப்படி இருக்குமோ அப்படி இருக்குங்கிற மகான்கள் அனுபவத்துனா மகான்கள் சொல்றான் மரண அனுபவம் யாருக்கு சித்திக்கிறதோ யாரு உணர்றானோ அவன் மட்டும்தான் ஞானம் அடைய முடியும் யார் உபாயம் கிடையாது அப்ப ஹிமயமல்லியோட பணி குகைகளுக்கு சுவாமி வெறும் ஒரு ஒத்த கௌபீனன் தான் உடம்புல நீங்க ரமண பகவானுடைய ஒரு புகைப்படம் பார்க்கலாம் அவரோட முதல் புகைப்படம் அது விட்டு விட்டு வந்துட்டார் அருணாச்சலருடைய கிருப்பை கடைச்சுடுத்து அங்கங்க வாகன மண்டபங்கள்ல அங்கங்க தியானத்தில் இருப்பாராம் எங்க பெரிய கோவில் இல்லையா எங்கயாவது ஒரு மூலையில ஒரு திருட்டு பையன் உக்காண்டது ஒருத்தருக்கும் தெரியாது அங்கையும் வந்து அவர் ஹிம்சை பண்றவா உண்டான் உலகம் எப்படி இருக்கு பாருங்க நமக்கு தொந்தரவு பண்ணாம யாரோத்த நிஷ்டால இருந்தா விட்டுவிட மாட்டா அங்க ரெண்டு கல் விட்டு எரிஞ்சு குச்சியால குத்திசை பண்ணுவா எதுக்கு வீணா அடுத்த வாழ்க்கைக்கு நம்மளுக்கு தோன்றதுக்கு நம்ம ஒரு காரணமா இருப்பார அப்படின்னு நினச்சிட்டு வராத இடம் ஒண்ணு திருவண்ணாமலையில அது பார்த்தாளுங்கம் இன்னைக்கு நல்லா லைட்டு கிட்ட எல்லாம் போட்டு ஜம்முன்னு வச்சுட்டா அவரோட அவர் தபஸ் பண்ணின இடம்ங்கிறதுனால அவர் காலத்துல ஒரே இருட்டு அந்த இடத்துல குப்பசத்த துஷ்ட ஜந்துக்கள் யாருமே போகமாட்டான் மரணத்தையும் நேருக்கு நேர் பார்த்தவர் அப்புறம் எதை கண்டு பயப்பட போறாரு சின்ன பையன் பதிமூணு வயசு பையன் இறங்கிட்டார் உள்ள அங்க நிஷ்டால இருந்தார் எத்தனை நாள் யாருக்கும் தெரியாது அந்த பக்கமாக வந்த யாரோ சில பசங்க விளையாடுறதுக்கு வந்த பசங்க இறங்கி பார்த்தவா உள்ளுக்குள்ள யாரோ உட்காண்டிருக்காருங்கிறது பகல் வெளிச்சத்தில் ஒரு நிழல் மாதிரி தெரியறது பசங்க பயம் துருத்துக்கு என்னமோ யோதோன்னு அந்த பயம் போகிறதுக்கு என்ன பண்றது கல் விட்டு அடித்தான் தேமேன்னு உட்காந்துருக்காரு உள்ளுக்குள்ள கல்லால் அடி அடினு அடிக்கிறா எந்திருக்கவே இல்லை சேஷாதிரி சுவாமிய அந்த பக்கம் வந்தார் இவர் ரெண்டு கல் எடுத்தார் அந்த பசங்க ஓடி போயிட்டாங்க எல்லாரையும் விரட்டிட்டு அங்கே வந்த ஈசாயம் அடத்த சுவாமிகளை கூப்பிட்டு ஒரு அஞ்சாறு பேர் கூட்டின்னு வா தீவுட்டி கொளுத்தின்னு வா என்னார் உள்ள என் குழந்த உட்காண்டுருக்கான் பக்தா அதை எப்படி சொல்கிறனா இவர் அம்பாள் காமாட்சி உபாசகர் அம்பாள் அம்சம் அவர் சுப்பிரமணிய சுவாமி ஸ்வரூபம் என் குழந்த உள்ள உட்காண்டிருக்கு என்ன இவர் சன்னியாசி சேஷாத்ரி சுவாமிகள் அவர் எந்த நேரத்தில் என்ன பேசுவார் என்ன பண்ணுவார்னு ஒத்துருணும் தெரியாது இவர்தோ குழந்தைங்கிறார்த்தக்கு என்ன அர்த்தம்னு புரிஞ்சுக்காட்டா அவர் அவரோட ஞான நிலையை வாழ்க்கைக்கு புரிய வைக்கணும் அழகா சொன்னார் நான் பத்து ரூபா சம்பாதிச்சேன்னா அவன் நூறுரூவா சம்பாதிச்சிருக்காங்க ஏன் எடுத்துன்னு வாழிலன்ன அப்போ ஏற்பட்ட நிலையில் இருக்காரா அவர் நமக்கு வேற எப்படி சொன்னால் புரியும் இவெழா உள்ளே போனால் எழுப்பணும்னு முயற்சி பண்ணா அந்த பையனை சின்ன பையன் அரும்பு மீச வீசிய முளைக்கல லேசா இருக்கு ஒல்லி உடம்பு இப்படி உட்காந்துருக்கு கண்ணை முடிந்து தலையெல்லாம் ஒரே சிக்கு பிடிச்சி முடி நீள நீளமா நடக்கும் எழுந்துருக்கோம் எழுந்துருக்கோம் தெரியவே இல்லை பிரகையே இல்லை சரி ஒல்லியா தானே இருக்காரு இந்த பையன் தூக்கி போடலான்னு அஞ்சு பேர் தூக்க முயற்சி போனா தூக்க முடியல ஏன்னா தூக்க முடியலையேன்னு பார்த்தா பின்னம்பக்கம் எல்லாம் உக்காந்துருக்குற இடமெல்லாம் பூச்சிகள் எல்லாம் கடிச்சு அதுல இருந்து ரத்தம் கொட்டி அது சீழ் பிடிச்சு தலையோட தரையா ஒட்டின் இருக்காரு ஒண்ணுமே தெரியல வெந்நீரெல்லாம் விட்டு மருந்தெல்லாம் விட்டு இலக்கி பிச்சுதான் எடுத்துன்னு வரப்பலாம் ஆயிடுச்சு மருந்தெல்லாம் தடவி இருக்கா மூணு நாள் கழிச்சுதான் பிரஜம் வந்திருக்கு ஈசான்ய மடத்தில் அப்ப எடுத்த தான் அதை பார்த்தேன்னா அப்படியே எங்கயோ வெறிச்சு பார்த்தா தலை நிறைய முடியோட நீள நீள நகத்தோட உட்காந்துருப்பார் சின்ன பையனா அந்த நிலைக்கு போயிட்டா ஒண்ணுமே தெரியாது வெளி உலக ஞாபகமே இருக்காது இப்படி பனி குகைகள்ல இருந்தார் நம்ம குருநாதர் பதினஞ்சு நாளைக்கு ஒரு தினம் ஒப்பனம் பண்ணிட்டு அந்த சம்பிரதாயங்கள் எல்லாமே அங்க பார்க்க ஜாதி பெரிய ஊனக்கி உள்ளொளி பெருக்கியினர் உலப்பிலா ஆனந்தமாய தேனினை சொறிந்து புறம் புறம் திரிந்த செல்வமே சிவபெருமானினர் நான் உன்னை தொடர்ந்து சிக்கன பிடித்தேன் எங்கு இனி எழுந்தருள் இனிமே உள்ளுக்குள்ள நான் உன்னை புடிச்சிட்டேன் இனிமே யாராவது பரமேஸ்வரா எனம ஆவாக யாமின்னு நீ போக முடியாதுன்னு நான் உன்னை பிடிச்சிட்டேங்கிறார் மாணிக்கராஜர் அப்படி பகவானை கெட்டிய உள்ளுக்குள்ள பிடிச்சிட்டேன் நிஷ்டா பெயர்பட்ட நிஷ்ட பத்ரி கேதார் பக்கங்கள்லாம் குளிர் காண எல்லாரும் அவாவா வீட்டை பூட்டிடுக்கி இறங்கிடுவாலாம் இருக்க முடியாது பனி அத்தனை பயங்கரமாக இருக்குமா கோவில்லாமே மூடிடுவான் திருப்பியும் வைய காலம் வந்து பனியெல்லாம் முறிகிறதுக்கு அப்புறம் தான் திருப்பி கீழே ஏறி வந்து அவாபா வேலை அவர் அஞ்சாறு மாசத்துக்கு அந்த இடம் பூட்டப்பட்டே இருக்கும் இது சம்பந்தமா அழகான ஒரு சரித்திரமே உண்டு ஒரு பக்தர் வடநாட்டில் சின்ன பையனா இருக்கும் போதுலேருந்து பத்ரிநாதர் தரிசனம் பண்ணணும்னு ஆசைப்பட்டார் அதுக்கு போறதுக்கு பைசா இல்லை அவர்கிட்ட எங்கெங்கயோ கூலி வரையெல்லாம் பண்ணி அப்படி இப்படி இப்படி பணம் திரட்டினார் ஒரு வழியாக அவரோட வயசான காலத்தில் வந்துவிட்டார் பத்ரிநாத்துக்கு வந்து விட்டு படி ஏறிட்டுக்கா சொன்னால ஓ குளிர்காலம் வந்துடுத்துயா கோவிலெலாம் அடைச்சாச்சு பார்க்க முடியாது ஆறு மாதம் கழித்து வாங்கிட்டாரு ஆறு மாதம் எங்கே போய் உட்காந்துக்கிறது யார் சாப்பாடு போயிடுவா யாரையுமே தெரியாது பத்ரி விஷால் அப்படிங்கிற அந்த பகவானை தவிர தெரியாது என்ன பண்ணுறது இப்படி வந்துட்டோமே குளிரும் உறைஞ்சி போய்ட இருக்க முடியாதுன்னு சொல்கிறாள் அப்படின்னு கவலைப்படுறார் யாரோ ஒரு சின்ன பையன் அங்கேருந்து வந்தான் பாபாஜி டீ குடிக்கிற இடான்னா நடந்து வந்த கடலப்பை ஏதோ டீ கொடுக்குறானேன்னு அழைச்சி மாட போனார் ஒரு கொகைக்குள்ளே கூட்டின்னு போனான் ஏதோ சாப்பிட கொடுத்தான் டீ கொடுத்தான் எனக்கு பொழுது போல் என் கொஞ்சம் சொக்கட்டாக விளையாடுற விழான்னா விளையாடுறானே விளையாடினார் கொஞ்ச நேரம் பாட்டு பாடினா ஏதோ பே கதையெல்லாம் பேசினா அப்படி கேட்டுகிட்டே இருந்தார் அதுக்கப்புறம் கோவில் இப்போ திறந்துருப்பான்னு போய் பாருங்கண்ணா இவர் வெளியில் வந்தார் நல்ல பளிச்சின்னு வெயில் அடிக்கிறது கீழேந்து எல்லாரும் மேலே ஏறிட்டு இருந்தார் அதில் இவர்கிட்ட முதல்ல நீ ஏறாதயா குளிர் தாங்க மாட்டேன்னு சொன்னாலும் இருந்தார் ஏங்க ஆறு மாசமாவான் இங்க உட்காண்டிருந்த ஆறு மாசமா இங்க இருந்தியாரி ஆறு மாசமா செத்த நேரம் ஆயிருக்கும் யாரோ ஒரு பையன் வந்தான் என உபச்சாரணம் பண்ணா அவனோட விளையாடிட்டு இருந்தேன் யாரும் அந்த பையன் யாருமே இருக்க முடியாதுன்னா குகக்குள்ளே போனா அப்படி யாருமே இல்லை பத்ரிநாத்தனே வந்து அந்த அனுகிரகம் பண்ண இருக்க முடியாதே அந்த குளிர சுவாமி பன்னெண்டு மாசம் அங்கேதான் இருப்பி மூடிடுமா குகை வாசல் எல்லாம் மூடிடுமா திருமலை சொல்ற ஏற்றி இறக்கி இரு பூரிக்கும் காற்றை அடக்கும் கணக்கறிவார் இல்லையே பூரகம் கும்பகம் ரேச்சகம் பிராணாயாமம் இதை ஸ்ரத்தையா பண்ணி காத்த கட்டுப்படுத்தக்கூடிய கணக்கு தெரிஞ்சவா இல்லை இதை யாருக்கு தெரிஞ்சதோ அவளுக்கு என்ன ஆகுமா காற்றை அளக்கும் கூற்றை உதைக்கும் குறி அதுவாட்ட ஒரு மனுஷன் வாழ்க்கையில் இவ்வளவு மூச்சு விடணும்னு இருக்கு அது பிராணாயாம பலத்தினால குறைச்சுட்டா அத்தனை மூச்சு விடுறவரில் வா இருந்து தான் அவர் வாழ்க்கையை நீட்டிக்கிறதுக்கான வழி நம்ம சுவாமி அது அழகாக சொல்ற கோபமாக இருக்கும் பொழுது ரொம்பவும் உலகியல் காரியங்களில் ஈடுபடும்போது மனசு தாழ்நிலையில் இருக்கும்போது மூச்சு வேகமா போகும் இதை நாம் கவனிக்கலாம் இடது பக்கமாக வேற போகும் அது பிராணனை குறைக்கும் மனசு அமைதியாக இருக்கும்போது சுவாசம் நல்ல வெளியில் வரும் வலது பக்கமாக வரும் மனசு ஒடுங்கி இருக்கும்போது ரெண்டு மூக்கலேந்து லேசாக வரும் பூர்ணமாக ஒடுங்கினா சுவாசமே வராது பிராணம் போகாது நிர்விகல்பாதிங்கிறது அதுதான் அட்டாங்க யோகம் அபியாசத்தினால அந்த வேலை ரொம்ப தீவிரமா இருக்க இருக்க மூச்சு குறைஞ்சது உனக்கு தெரியாது கவனம் அங்க இருக்கும் எப்படி மூச்சு குறைஞ்சதுன்னு கண்டுபிடிக்கிறது பா அப்படிமா அதுக்கு பெருமூச்சு பேரு அடங்கியிருந்தமா வெளியில வருதான் அப்ப மனசு ஒடுங்கினால் மூச்சு ஒடுங்கும் மூச்சு ஒடுங்கினா மனசு ஒடுங்கும் மனசு ஒருநிலைப்பட்டு அப்படியே ஒரு பொருளை தியானிக்கும் பொழுது சுவாச பந்தனம் ஏற்படுறது இது ஆசன சித்தியில பிராணாயாமத்தினால் அவ சாதிக்கிறா முதல்லையே பார்த்தோம் யமம் நியமம்னு எப்படி இருக்கணும் எப்படி எழுந்திருக்கிறதுலேருந்து ஸ்நானம் பண்ணுறதுலேருந்து ஆகாரம் எடுத்துக்கிறதுலேருந்து செய்யக்கூடியது செய்யக்கூடாதது அப்படிங்கிறது யமம் நியமம் அப்புறம் என்ன ஆசனம் எப்படி உட்கார்ந்து கொள்வது நம் பார்த்தேன்னா வீட்டில் சேரு சோஃபா வெளியில் போனால் சேரு சோஃபா ஆஃபீஸுக்கு போனால் அதே தான் காரில் போனால் காலை தொங்க போட்டுணும் தொங்கை போட்டுணும் தொங்கை போட்டு இந்த ஜீரண உறுப்புகள் எல்லாமே கெட்டு போகிற தரையில் உட்கார்றதுக்கே தெரியாத அளவுக்கு இருக்கும் வீட்டில் சாப்பிட்றதுக்கும் பார்த்தா ஒரு டைனிங் டேபிள் பூஜை அறையான்னு இருந்ததுன்னா ஒருவேளை தரையில் உட்காருவாளோ இன்னமோ இல்லை அதையும் நின்றுட்டே பூ போட்டுட்டு விட்டுருவாளோ சில பேர் வீட்டில் பூஜை அறையா இல்லை பூஜை ஷெல்ஃபு தான் இருக்குது அதுவும் போனா போகிறதுன்னு கொடுத்துருக்காள் இருக்கு கீழே உட்காடுற பழக்கம் இல்லை சாதாரணமாக அப்படி உட்காந்து சுகாசனம்ங்கிறது கூட நமக்கு தெரியாது உடம்பு கெட்டு போய் யோகா பண்ணணும்னு பண்ணி கொடுத்துருக்கான் அப்படி ஆசன சித்திங்கிறது என்னன்னா ஒரு இடத்துல நிலையாக உட்காரத்துக்கான முயற்சி பண்றது உடம்புல ஆட்டம் மனசு ஆட்டம் இது ஒரு தத்துவம் இது புத்தர் ஒரு ஒரு தேசத்துக்கு போனவன் அந்த ராஜா வந்து எனக்கு நீங்கள் உபதேசம் பண்ணணும்னா வான்னார் வந்தான் புத்தர் சொல்லின்னு இருக்கார் இவன் எதிர்க்க உட்காண்டு காலை இப்படி போட்டுண்டு இந்த கால இப்படி ஆட்டின்றே இருக்கான் புத்தர் பேச்சை நிறுத்திட்டார் என்ன அப்படின்னா நான் சொன்னது உனக்கு ஏதாவது புரிஞ்சுதான் புரிஞ்சுதேன்னா ஏதாவது திருப்பி சொல்லுன்னார் திரு திருன்னு முடிச்சான் உன் மனசு நிலையா இல்லைன்னார் எப்படி சொல்றேன் நான் காலை ஆடுறது அவர் மனசு ஒரு நிலைப்பட்ட உடம்பு ஆட்டம் கொடுக்காது உடம்பு ஆட்டம் கொடுத்தா மனசு நிக்கிறேன்னு அர்த்தம் சந்தியாவது காய்கறி ஆட முடியுமா மனசு ஒடுங்குறது அப்போ உடம்பு அசையாமல் இருந்தால் மனசு ஒடுங்கும் அப்ப அது ஆசனம் கோவில்ல போறோம் மகான்கள் முன்னாடி இருக்கும் ஆக்க பூஜை ரூம்ல ஒரு இடத்துல உட்கார்ந்து கொண்டு உடம்பை நிலப்படுத்தி தான் மனசை நிலப்படுத்த முடியும் அதுக்கப்புறம் பிராணாயம் சுவாச பயிற்சி பண்ணி மூச்சை வந்து அப்படியே நில நிறுத்தி கண்ணாப்பினான்னு ஒரு தாறு மாறாக ஓடாமல் அதை கொண்டு போகிறது அதுக்கப்புறம் பிரத்யாகாரம் பிரத்யாகாரங்கிறது என்னன்னா ஒரு குழந்தை ஒரு அம்மா ஒரு குழந்தையோட கதைக்கு வந்திருக்கான்னு வச்சுப்போமே அந்த குழந்தை அம்மா வேணால் கதையில் உட்கார குழந்தை உட்காரமோ இங்கேயும் அங்கேயும் ஓடும் விட முடியாது கதையும் விட முடியாது என்ன பண்ணுவா ஏந்து ஏந்து போய் குழந்தைய பிடிச்சி பிடிச்சி மடியில் உட்காந்து வச்சுப்பா இப்படி அலையிற மனசை பகவான்கிட்ட நிறுத்துறது பிரத்தியாகாரம் நிறுத்துறதுங்கிறத விட நிறுத்த முயற்சிப்பதுன்னு சொல்லலாம் ஏன்னா அவ்வளவு ஈஸியாக குழந்தை கட்டுப்படாது பிராணாயாமம் பிரத்யாகாரம் தியானம் ஒரு பொருள மனசு அப்படியே கொண்டு வந்து சிரசுலேருந்து பாதம் வரையில் பாதத்திலேருந்து சிரசு வரையில் நம்ம வீட்டில் பூஜை பண்ணுற பகவானுடைய திருமையனையும் ஹிருதயத்தில் ஒரு கமலம் இருப்பதாக தியானித்து கொண்டு விவேகானந்த சுவாமி சொல்கிறது இந்த ஹிரதய கமலத்தில் உன் இஷ்டமூர்த்தி உன் குருதேவன் எழுந்துருடி இருக்கிறதா நினச்சிக்கோ அப்படியே தியானம் பண்ணு ஹிரதய கமலத்தில் தியானம் பண்ணுங்கிறார் அது இருத்தினா துமிரும் மனசு அடக்க முயற்சி பண்ணால் அவ்வளவெல்லாம் அடங்கிடாது சுலபமாக நம்ம சுவாமி அழகாக சொல்கிறார் தினந்தனம் மாட்டை வந்து நொகத்தடியில் வச்சு கட்டி அழிச்சின்னு போவான் அது பழக்கம் எடுத்துன்னா அந்த நொகத்தடியை தூக்கினா மாடு தானே வந்த இடத்துல நின்றுடுங்கிறார் சுவாமி குருநாதர் கொடுக்குற உதாரணம் அப்படி ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் பகவான்கிட்ட மனசை செலுத்த பழகி கொண்டால் மனசு அந்த நேரத்தில் தானே கட்டுப்படும் மனசு சாதாரணமாக சலனம் ஒடுங்கின நேரங்கள்லே உண்டு அது ரெண்டு வேளைகள் சந்திக்கிற நேரம்ங்கிறதால்தான் சந்தியாவந்தனம்னு ஒன்று வச்சுருக்கா பிரிவாடலாம் நம்மளோட முயற்சி ரொம்ப தேவைப்படாமல் மனசு தானே ஒடுங்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு அதனால் மனசு ஒடுங்கிருக்கிற நேரத்தில் சந்தியாவந்தனம் பண்ணுறத அந்த அந்த தியானம் இன்னும் நன்னா கை கூடும் அந்த தியானமும் எப்படின்னா மனசை ஒடுக்குவதற்கான முயற்சியின் மேல்படி அதுக்கப்புறம் தாரணை தாரணை என்னென்னா நம்ம எந்த பொருளை நினைக்கிறோமோ அதை விட்டு மனசு இன்னண்டு அன்னண்டை அசையாமல் நின்று விடும் எப்படின்னா தைல தாரை போலங்கிறான் நீங்கள் ஜலத்தை மேலேந்து விட்டுனா செதிறிண்டே விழும் ஏன்னா அதில் டென்சிட்டி கிடையாது எண்ணெயை விட்டுனா அப்படி ஒரு ஒழுக்காக விழும் ஏன்னா அதில் கனம் இருக்கும் அதுக்கு தைல தாரைன்னு பேர் அது மாதிரி பகவான நினைச்சுட்டா ரெண்டு மணி நேரம் சமாதிங்கிறது என்னன்னா மரணம் இல்லை நம்ம சமாதினா மரணம் நினைச்சுக்கிறோம் சுவாமி சொல்ற சம ஆதி சமாதி எந்த ஆதி வஸ்துவோ அதுவோட மனசு கலந்து தானற்று போகிற நிலைக்கு சமாதின்னு பேருங்கிற தியானிப்பவன் தியானிக்கப்படுகிற பொருள் தியானம் அப்படிங்கிறது கிடையாது மூணும் அற்று போன நிலையில அப்படியே ஒன்று போய் தன்னில் தானாக லயிச்சு போற நிலை இது சித்திச்சுடுத்து அப்படின்னா இதுல சவிகல்பமாதி நிர்விகல்பமாதின்னு ரெண்டு உண்டு ரூபத்தோட தியானம் பண்ணி அந்த ரூபத்தோட ஒன்றி இருக்கிற நிலை தேக உணர்வு அற்று போகிற நிலையின்னு உண்டு அப்படி ஆயிடுத்துனா பசி கிடையாது தூக்கம் கிடையாது சுவாசம் கிடையாது பிராணன் ஒடுங்கிருக்கும் எத்தனை வருஷங்கள் கழிச்சு கண்ணை திறக்கிறாரோ அதுலேருந்து திருப்பியும் வயசு கவுண்ட் ஆகும் இதுதான் கணக்கு நீண்ட காலம் வாழறதுக்கு சுவாமி சொல்கிறார் யாரோ அவரை கேட்டா சுவாமி ரொம்ப வருஷம் இருந்தேமே என்ன அதுக்கும் ஞானத்துக்கு என்ன சம்பந்தம் சுவாமி அழகா சொல்றாரு ரொம்ப வருஷம் இருக்கான்னு அது ஒரு பெரிய விஷயமா ஞானந்த சுவாமி ரொம்ப வருஷம் இருந்தே சுவாமி அது ஒரு விஷயமா அங்கீகாரம் பண்ணல மார்க்கண்ட ஆதிசங்கர் என்ன வயசு கேக்குற விவேகானந்தருக்கு என்ன வயசு சின்ன வயசுல போயிட்டான்னு சொல்லலாமா இல்ல பூர்ணாய் இருந்தான் சொல்லலாமா பூர்ணத்துவத்தை அடைஞ்சிட்டாங்கிறத விஷயம் அங்க வயசு ஒரு விஷயம் இல்ல எந்த வயசுல துருவன் அடைஞ்சான் எந்த வயசில் பிரகலாதன் அடைஞ்சான் அப்போ பூர்ணத்துவத்தை அடைஞ்சால் அது பூர்ணாயுஷு சரீரம் எவ்வளோ நாள் இருக்குங்கிறது கணக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சாமி சொல்கிறார் அந்த காலத்தில் ரஷ்யாவில் கூட நிறைய பேர் நூறு வயசு இருந்தான்னு பேப்பரில் போட்டதுன்னு யாரோ சொன்னால் யாரோ விவசாயிகள்லாம் கிராமத்தில் இயற்கையோட இயற்கையாக வாழ்ந்துட்டு கெட்ட பழக்க வழக்கம் ஒரு மனசில் கல்முஷம் இல்லாமல் இருக்கிறவாழ்லாம் நூறு வயசு இருக்கான்னு ஏதோ பேப்பரில் போட்டிருந்தாலும் யாரோ சொன்னால் அதுக்கு ஞானத்துக்கு சம்பந்தம் பகவானுடைய சங்கல்படி எத்தனை நாளைக்கு நமக்கு சரீரத்தோட கிருப்ப பண்ணணும்னு அவ நினைக்கிறாளோ அது வரல சரீரத்தோட இருப்பா அதுக்கப்புறம் என்னன்னா சரீரத்தை மறைச்சிட்டும் அதே கிருப்பை பண்ணுவ அப்படி ஹிமமணியோட பனி குகைகள்ல சுமார் இருபத்தஞ்சு வருஷ காலம் நிஷ்டால இருந்திருக்கார் சரித்திரத்தில் உள்ள விஷயத்தின்படி இவருக்கு ஆறு மாதம் இப்படி போச்சோ பத்ரிநாத்ல இவருக்கு இருபத்தஞ்சி வருஷம் போயிடுத்து போல் இருக்கு அதுக்கப்புறம் கைலாஷ் யாத்திரை ரெண்டு தரம் போயிருக்கார் வழக்கமாக போற பாதபடி இல்லாமல் பனி குகைகளோட சிகரங்கள் மேலெல்லாம் ஏறி கரடு முரடான போனதா சுவாமியே சொல்லியிருக்கார் உள்ளுக்குள்ள இருக்கிற குரு தத்துவத்தை உணர்ந்து அதோட சேர்ந்தாச்சு நாமாஜி சொல்றார் ஞான அனுபவங்கிற புஸ்தகத்தில் மானச சரோவருங்கிற மானசரோவர் ஏரிக்கு போய் அம்பாள் நித்தியம் ஸ்நானம் பண்ணுற இடம் அது பார்வதி தேவி ஸ்நானம் பண்ணுறதுக்காகவே பகவான் உண்டாக்கி கொடுத்தது அந்த இடத்துல ஸ்நானம் பண்ணி பிரம்மாண்டமான லேக் அது அதில் பண்ணி ஜலத்துக்கு உள்ளுக்குள்ள எத்தனையோ வருஷங்கள் நிஷ்டையில் இருந்தாரா சுவாமி ஜலத்துக்கு உள்ளுக்குள்ள அதுக்கப்புறம் அவருக்கு குரு உத்தரவு கிடச்சி அங்கேருந்து வெளியில் வந்தாருன்னு போட்டிருக்கேன் கணக்கு வழக்கு இல்லாத தபசு சாமியே சொல்கிறார் அது ஒரு சுகம் அதை அனுபவிச்சுட்டா எப்போ கொஞ்சம் இடவழி கிடைச்சாலும் தியானம் பண்ணணும்னு தோணுங்கிறார் அனுபவிச்சுட்டா சாமி ரொம்ப விளையாட்டாக பேசுவார் ஒன்றும் தியான லயத்தில் ஈடுபட்டு உனக்குள்ளே இருக்கிற பிரம்மத்தோடு ஒன்று இரு முடியலையா நாம சங்கீர்த்தனம் பண்ணு அது சாமி எப்படி சொல்லுவார் தெரியுமோ ஒன்று வேலையோடரு இல்ல போதையோட அறிம்பர் வேலைங்கிறது என்ன இதுதான் வேலை என்று மோங்க என் கருத்து இயற்கையான சித்தியை தந்தையான பஜனை ராமசங்கீர்த்தனம் அதுதான் நம்மளோட வேலை கர்த்தவியம் கடமை சாமி சொல்றாரு இதுதான் கடமை மற்றதெல்லாம் மடமேங்கிறார் போதைங்கிறது என்னன்னா பிரம்மானந்த களிப்புல லயிச்சிருக்கிறது முரளிதர சுவாமிகளோட பாட்டு உண்டு உள்ளே பார் உள்ளே பார் உள்ளே பார் ஞானத்தங்கமே உள்ளே பார்க்க முடியாவிட்டால் வெளியே கண்ணனை பாருங்கிற பேசாதிரு பேசாதிரு பேசாதிரு ஞானத்தங்கமே பேசாதிருக்க முடியாவிட்டால் கண்ணனை பற்றியே பேசிடுங்கிற உண்ணாதிரு உண்ணாதிரு உண்ணாதிரு ஞானத்தங்கமே உண்ணாதிருக்க முடியாவிட்டால் கண்ணன் அமுது செய்ததை உண்டிடுங்கிற பகவத் பிரசாதம் சாப்பிட்றது பகவன் நாம சொல்றது சத்கதையே கேட்கறது பஜனையே கேட்கிறது நாம ஜபமே பண்றது சாரதாதேவி அம்மா சொல்றா ஒரு நாளைக்கு பத்தாயிரம் நாம சொல்லுவோம் மனசு அடங்கலன்னு என்ன வந்து கேளுங்கிறான் சேலஞ்சு பண்றேங்கிறான் மனசு அடங்கலைன்னு சொல்லாத நீ என்ன பண்ணி நீ அடங்கிறதுக்கு என்ன நம்ம சுவாமி சொல்றார் சர்க்கஸில் யானை அடக்கிறான் சிங்கத்தை அடக்கிறான் புலி அடக்கிறான் மனசு அடக்க முடியல அதை அளக்கறதுக்கு அபியாசம் வேணும் இல்லையா இது அடக்கிறதுக்கும் அபியாசம் வேணும் அந்த உழைப்பு இங்கேயும் வேணும் இதெல்லாம் சாதிச்ச மகான்கள் என்ன பண்றா இதை சாதிக்க வழி இல்லாதவா இல்லையா நம்ம நம்மளால முடியுமா நம்ம என்னன்னா சரண கமலாலயத்தை அறி நிமிஷ நேரமட்டில் தவமுறை தியானம் ஜ கஷட மூட மட்டி பவவினையிலே ஜனித்த தமிழ் மிடியான் மயக்கம் உருவேனோ தமின் மிடியான் மயக்கம் உருவேனோ பகவானோட சரணார சரண கமலாலயத்தை அரை நிமிஷ நேரமட்டில் ஒரு அரை நிமிஷம் அரை நிமிஷம்னா அரேன்னு எழுதினா சின்னதா இருக்கு அரை நிமிஷம் அப்படி எழுதினா பெருசா போட்டுருந்தேன் முப்பது வினாடிகள் மனச ஒரு நிலையில வைக்க முடியுமா முடியலங்கிற தவமுறை தியானம் வைக்க அறியாத ஜட கஷட மூட மட்டி தன்னை திட்டிக்கிறார் இப்படி நம்ம அடுத்த வாழை வச்சுதான் நமக்கு பழக்கம் நம்மளை திட்டி நமக்கு பழக்கம் இல்லை நம்ம குத்தத்தை பார்த்து நமக்கு பழக்கம் இல்லை இப்ப மகான்கள் என்ன பண்றா நீ சிரமப்படாத உங்களுக்கும் சேர்த்து நாங்க பண்ணிட்டோங்கிற இதுதான் அவ கருணை அவ தபஸ் யாருக்கா பண்றா இதெல்லாம் உங்களால பண்ண முடியாது நாங்க பண்ணியாச்சும் பண்ண வேண்டியது என்ன சத்குருநாதா ஞானானந்தா சரணம் சரணம் குருநாதான்னு சரணாகதி பண்ணிட்டா அந்த சேர்த்து வச்சிருக்கிற அருள் செல்வம் இருக்க அள்ளி கொடுத்துருவானா இதோட சுலபமானது உண்டோ அருள் வடிவம் தாங்கின குருநாதனுக்கு மேல வேற என்ன இருக்க முடியும் பத்ரி கேதார் ரிஷிகேஷ் எல்லாம் இருந்து கடுமையான தபஸ் எல்லாம் பண்ணி ஷிங்கேரி ஆச்சாரியால் அபினவ் வித்யா தீர்த்த சுவாமிகள் ஒரு சமயம் சுவாமிகளோட ஆராதனைக்கு நம்ம குருநாதர் ஆராதனைக்கு வந்திருந்தார் மட்ராஸில் தர்மபிரகாஷ் கல்யாண மண்டபத்தில் ஹரிதாஸ்கிரி சுவாமிகள் ஏற்பாடு பண்ணினதுக்கு அபினவ் வித்யா சுவாமிகள் மகா சன்னிதானம் பாரதி தீர்த்த சுவாமிகள் சன்னிதானம் ரெண்டு பேரும் வந்திருந்தார் இப்போ ஒரு பட்டத்துக்கு வந்த இன்னைக்கு ஆச்சாரியால் சென்னை விஜயம் இன்னைக்கு அவளை பற்றி பேச நேர்றதுமே குருக்கு இருப்பதான் அப்போ மகா சன்னிதானம் சொன்னார் ஒருத்தர் என்னென்னலாம் ஆன்மீக சாதனைகள் பண்ணணும்னு சொல்லப்பட்டிருக்கோ அது அத்தனையுமே ஒருத்தரா ஒரு ஜென்மாவில் பண்ணிட முடியாது இதெல்லாம் அநேக ஜென்மாவில் சித்தியாகிறது இது அத்தனையும் பண்ணி ஆன்மீகத்தில் உயர் நிலையை எட்டினவர்னு ஒ உண்டுன்னா அது ஞானானந்த சுவாமிகள்னு சொன்னார் சுவாமிகளுடைய பரம பக்தரும் நம்ம குருநாதனுடைய பக்தரும் சிவானந்த சுவாமிகளுடைய சன்னியாசம் வாங்கின்றவருமான சாந்தானந்த சுவாமிகள் இருந்தார் இப்போ சித்தி ஆகிட்டார் அவருமே அதை தான் சொன்னார் ஒரு ஆன்மீக நிலையில் சுவாமி தொடாத பகுதி கிடையாது எல்லா விதமான உன்னதத்தையும் தான் அனுபவிச்சுட்டார் அத்தனை பாடுபட்டு விவசாயம் பண்ணி அந்த விவசாயி நமக்கு அரிசியாக கொடுக்கறது போல அருளாக கொடுக்குறார் குருநாதர் அவர் சரணத்தை ஞானானந்தம் பிரபன்னோஸ்மி நிர்மல ஜான சித்தையை வேறு ஒன்றுமே நம்ம பண்ண வேண்டாம் நம்ம முயற்சியே ஒன்றுமே இல்லை தும்ச்சா அனுகிரக லாதலோ பாவன ஜாலோ சராச்சரி நேக்கநாதன் ஞானேஸ்வரம் மாவட்ட என்ன பண்ண முடியும் நாங்கள்லாம் ஒன்றும் தெரியாது பாதத்தை கெட்டியாக பிடிச்சிட்டோம் எங்களை காப்பாற்ற அனுகிரகம் அப்படி கடுமையான தபஸ் எல்லாம் பண்ணி எல்லா இடமும் சஞ்சாரம் பண்ணி பாரத தேசம் பூரா ஒரு பிரதட்சணம் இப்போ குருவை உள்ளே உணர்ந்தாச்சு இப்போ அகண்டமாக இருக்கிற குருவை பார்க்கணும் குருவை ஒரு பிரதக்ஷணம் பண்ணினா சகல புவனங்களையும் சுத்தினாப்பில விக்னேஸ்வரர் அம்மா அப்பாவை மாதிரி இல்லையா அதனால சிவர்த்தங்கிரி மகாராஜ் எங்கே இருக்கார் சமாதி ரூபமாக காஷ்மீரில் ஸ்ரீநகரில் இருக்கார் பாரத தேசத்தில் ஒரு முக்கியமான பகுதியில் சமாதி குளத்தில் இருக்கார் வாஸ்தவமாக எங்கே இருக்கார் பிரபஞ்சம் புறா இருக்கார் அதனால் எல்லா கோவில்களில் எந்த லிங்கத்தை பார்த்தாலும் குருநாதர் எந்த பெருமான பார்த்தாலும் குருநாதர் எந்த குருநாதர் முருகனோ எந்த தெய்வமும் யாரை பார்த்தாலும் அத்தனையும் சத்குருநாதர் ரூபமே திருவண்ணாமலையில் குகையில் இருந்து கொண்டு நமசிவாயம் நமசிவாயம் நமசிவாய் ஜபம் அவருக்கு குகை நமசிவாயர் பேராயிடு அவர்கிட்ட ஒரு பக்தர் வந்து சேர்ந்தார் அவர் வந்து குரு நம குரு நம குருநாதர் பேர் சொல்லிட்டு இருந்தார் அவருக்கு குரு நம சிவாயர் பேராயிடு குருநாதனத்தவர் அவருக்கு வேற தெய்வம் கிடையாது அருணாச்சலேஸ்வரர் கூட அப்புறம்தான் அப்படி இருந்தார் அப்போ குருநாதர் அவருக்கு ஞான சித்தி வந்த பிறகு அப்பனே நீ கிளம்பி சிதம்பரத்துக்கு போகனுட்ட நான் என்ன தப்பு பண்ணினேன்னார் ஒரு தப்பு பண்ணா குழந்தை நீ அங்கிருந்து பல பேருக்கு கிருப்பை பண்ணுவேன் ரெண்டு பேரும் ஒரு இடத்துல இருக்க வேண்டாம்னார் நீ அங்கே போக நினைச்ச நான் அங்கே போய் என்ன பண்ணுவேன் நடராஜர் தரிசனம் பண்ணுனார் எனக்கு தெரிஞ்ச நடராஜர் நீ நடராஜனை நடராஜன் சிவாயிருக்கு குமே நம சிவாயர் தெரிஞ்சராமங்க அப்படி பார்க்கிற இடமெல்லாம் சிவரத் மயமாக தரிசனம் பண்ணிட்டு பூ பிரதணம் विमान उतराया யா தி தொரா குறவரா விமான உத்தரச்சி தோ பிரதட்சிணா மாஜே சிதாய பதோப்பதீ அப்பற பூாச்சாரா சர்வஹிச்சி கடல அம் ஆனிக்காஜ் ஜீ குருநாதன் இருக்கக்கூடிய ஸ்தலங்களாகவே பாவிச்சு பாரத தேசம் விடாமல் ஏற்கனவே அவதாரம் அவதாரம் இடம் பாண்டிர் இடம் ஆதிசங்கராச்சாரியால் அவதார புருஷால் பிறந்த இடம் மதுரையில் பரமேஸ்வரன் திருவிழையாடல்கள் பண்ணின பூமி இந்த பூமிக்கு இன்னொரு பெருமை என்ன சத்குருநாதர் பாதம் படாத இடமே இல்லை அத்தனை இடமும் தன் திருவடினால நடந்து நடந்து நடந்து சுவாமி போய்ட்டு வந்தார் ஒரு பிரதக்ஷணம் பண்ணிட்டு வந்து திருப்பியும் ஸ்ரீநகருக்கே வந்தார் தன் குருநாதரோட சமாதியிலிருந்து வந்தனம் பண்ணி தன்னுடைய பிரதக்ஷண யாத்திரை கேத்திராட்டனம் பூரா குருவுக்கு சமர்ப்பணம் பண்ணினார் குருநாதர் சமாதியில் இருக்கார் உள்ள அங்கே கொண்டு சில காலம் அங்கே தியானம் பண்ணிட்டு திரும்பி மடத்துல போய் சேர்ற எண்ணம் எல்லாம் அவருக்கு இல்லை அப்படியே கிளம்பிட்டார் அவர் தங்கின இடங்கள்ல மடங்கள் உண்டானது பின்னாடி அதுலேயும் நாட்டம் இல்லாமல் கிளம்பிட்டு இருந்தாருங்கிறது சரித்திரம் அதை பத்தியும் சொல்றார் சுவாமி பட்சிகள்லாம் கூடு கட்டும் அதை விட்டுட்டு அடுத்த இடத்துக்கு போய் கூடு கட்டிவிடும்ங்கிறாரு அங்கே இருக்காது தூக்கணாங்குறியும் கஷ்டப்பட்டு கூடு கட்டும் இது நான் கட்டினேன்னு உட்காந்துருக்குமான்னு என்னோட பேர் போட்டுக்கன்னு கிளம்பி போயிட்டே இருக்கோங்கிறாரு அது மாதிரி ஒரு பரிவுராஜக வாழ்க்கை பற்றுலாத வாழ்க்கை இப்படி சஞ்சாரம் பண்ணின்றிருந்து ஒருத்தர் கேட்குறார் பனியில் இருந்தே இல்லை சுவாமி உங்களுக்கு உறைஞ்சி போகலையான்னா சுவாமி சொல்றார் தபுனால என்ன அர்த்தம் தெரியுமோ தப்பிக்க பண்றது தாபம்னு அர்த்தம் அந்த தபஸ் பண்றதையே ஒரு உஷ்ணம் உருவாகும் நம்மளை சுற்றி இருக்கிற பணி உருகிடுங்கிறார் சுவாமி இந்த தபசுனால சுவாமிக்கு பசிக்காதான்னு கேட்டார் உடல் உணர்வு இருக்கும்போது தானே பசி வரும் அப்ப பசி வரும்போது நம்ம எல்லாரையும் காப்பாற்றின் இருக்கிற ஒரு பேரொளி இருக்கு இல்லையா அது யார் மூலமாவது ஆகாரம் கொடுத்துடும் விவேகானந்த சுவாமிய அந்த அனுபவம் உண்டு காட்டுல நிஷ்டாலே இருந்தால் பசிக்கிற நேரத்தில் மரத்துனே பழம் விழும் கையில் யாரோ வந்து நமஸ்காரம் பண்ணி ஆகாரம் கொடுத்துட்டு போவான் சர்வ நிச்சயமா நமக்கு அந்த சரணாகதிங்கிறது வாய்க்கலையே தவிர வாய்ச்சுடுத்துன்னா வாழ்க்கையை நடத்துறது அதை விட சுலபம் வேற கிடையாது ஏன்னா இது அத்தனையும் பகவானால் சங்கல்பிக்கப்பட்டதுங்கிறதுனாலே அந்த மூல ஆதார சக்திக்கு சரணாகதி பண்ண பண்ண வாழ்க்கை வாழறது ரொம்ப எளிமையா போயிடும் ரொம்ப நிம்மதியாக ஆனந்தமா போயிடும் திபத்து சிலோன் எல்லா இடமும் போயிருக்கார் சில இடங்களில் நடந்து போயிருக்கலாம் மலைகள் வழியா நம்ம மே பார்த்தோம்னா மலைகள் வழியாவே பல நாடுகளுக்கு போகிறதுக்கு வழி இருக்கும் இல்லையோ அப்படியெல்லாம் போயிருக்கார் எத்தனையோ மலை உயரத்துலலாம் போய் தபஸ் பண்ணிருக்கார் மனுஷாலால் ஏற முடியாத இடத்துக்கெல்லாம் போயிருக்கார் அப்படி ஸ்ரீலங்காவுக்கு வந்தார் ஸ்ரீலங்காவில் கதிர்காமம்ங்கிற கஷேத்திரம் ஒரு வேடனுக்கு முருகப்பெருமானும் வள்ளியமையும் காட்சி கொடுத்த ஸ்தலம் அந்த வேடனோட பூஜையை ஏற்றுக்கொண்டு அவனுக்கு கல்யாண குளத்தில் பகவான் காட்சி கொடுத்தார் கார்த்திகேய கிராமம்னு இருந்தது கதிர்காமம்னு நான் எடுத்து இன்னைக்கு அருணகிரிநாதர் சொல்றார் வனமுறைவேடன் அருளிய பூஜை மகிழ் கதிரு கா உடையோனே சகோ தகுதி திடீரென மயிலோனே இது எங்க வந்து பாடுறாரு இங்க நம்ம ஊர்ல பழமுதேசோல திருமலிவான பழமுதிர் சோலை மலைமிசை மேசை மேவும் பெருமாளே இங்க பழமுதிர் சோழ உட்காந்து கதிர்காமத்தை நினைச்சிருப்பாடு வனமுறை வேடன் அருளிய பூஜை மகிழ் கதிர்காமம் உடையோனேன் இப்ப அந்த இடத்துல சுப்பிரமணிய சுவாமியோட சான்த்தியம் கதிர்காமத்தை பற்றினு ஒரு புஸ்தகம் உண்டு அந்த புஸ்தகத்தில் முருகனுடைய அருள் நிரம்பின இடத்துல ஞானிகளால் மட்டுமே கிரகிக்க முடியும் அங்கே தத்துல முருகனோட சாநித்தியம் இருக்குன்னு நம்மளால் கிரகிக்க முடியாது பிருந்தாவனத்தில் பகவான் கிருஷ்ணனுடைய லீலாஸ்தனங்கள்லாம் காலப்போக்கில் மறைஞ்சு போயிடுச்சேன் எந்த இடத்துல என்ன லீல நடந்ததுங்கிறது யாருக்கும் தெரியாது கிருஷ்ண ஜெத்தன்ய மகாபிரபு பகவானோட அவதாரமாக இருக்கிறதுனால அவர் அந்த லீலாஸ்தனங்களை கண்டுபிடிச்சு தன்னுடைய சிஷ்யாள் ரூப சனாதன ஜீவகோஸ்வாமி ஷட்கோஸ்வாமிகள் உண்டு ஆறு பேர் இவாளெல்லாம் நியமிச்சு அந்த இடத்துல லீலாஸ்தனங்களை கண்டுபிடிக்க வச்சு நீங்கள் நம்ம பிருந்தாவனம் போனால் கிருஷ்ணன் இங்கே மாடு மேய்ச்சான் இங்கே குடல் ஊதினான் இங்கே ராசமாடினான்னு அனுபவிக்கிறோமேன்னா அவருக்கு காரணம் அப்படி கதிர்காமத்தில் சாதாரண ஜனங்கள் வந்து முருகனை வழிபடுறதுக்கு ஒரு கிருபை பண்ணணும்னு ஒருத்தர் நினைச்சார் ஆதிசங்கராச்சாரியாரோட பரம்பரையில் கிரி சம்பிரதாயத்தில் வந்தவர் கல்யாணகிரி சுவாமிகள்னு பேரு புஸ்தகத்துல இருக்கிறது அவர் என்ன பண்ணினார் அங்க தபசில் இருந்த பொழுது ஜட்டாதாரியா இருந்த அந்த சுவாமிகள் இங்க முருகனோட சாநித்தியம் இருக்குன்னு உணர்ந்து கொண்டு இந்த கிருப்பை எல்லாருக்கும் கிடைக்கணுங்கிறதுக்காக ஒரு அருங்கோண யந்திரம் ஷட்கோண யந்திரம் ஒன்று எழுதி அதை சரவணபவா மந்திரத்தை பொறிச்சு முருகனோட அருளை அதில் இறக்கி அதை ஒரு பேழையில் போட்டு அதை பூஜை பண்ணி அதை பிரதிஷ்ட பண்ணினார் அதுதான் இன்னைக்கும் அங்கே பூஜை பண்ணப்படுறது முருகனுக்கு அங்கே விக்கிரகம் கிடையாது படுகா போட்டிருக்கும் ஏழு திரை இருக்கும் ஏழு திரைக்கு அப்பால ஏழு நிறைகளை கடந்து அந்த ஆறுமுக ஜோதி இருக்குங்கிற வழிபாடு தான் இன்னைக்கும் நடந்துட்டு இருக்காங்க அங்கே ஓடக்கூடிய நதிக்கு மாணிக்க கங்கையின்னு பேரு தபோவனத்தில் மணிமண்டபத்தில் சுவாமிக்கு பின்னாடி இருக்கிற கணத்துக்கு சுவாமி மாணிக்க கங்கைன்னு தான் பேர் வச்சிருக்கார் இதுக்கு பக்கத்தில் ஹட்டனுங்கிற இடத்துல அந்தானி மலைன்னு ஒரு மலை இருக்கு யாராலையும் ஏறவே முடியாது அத்தனை செங்குத்தான மலை அது மேலே ஒரு வேல் பிரதிஷ்ட பண்ணப்பட்டிருக்கு இந்த கல்யாணகிரி சுவாமிகள் பல வருஷ காலம் அங்கே இருந்து எல்லாருக்கும் முருகபக்தி ஏற்படும்படியாக அனுகிரகம் பண்ணி அதுக்கப்புறம் அங்கேயே சித்தியும் அவர் சமாதி வச்சிருக்கிற இடத்துல ஒரு முத்து பரப்புட்டு அதனால இந்த முத்த லிங்கமாக வச்சு வழிபாடு முத்துலிங்க சுவாமிகள் ஒரு பேர் அவருக்கு வந்தது அதுக்கப்புறம் இவரோட அனுகிரகம் பெற்றவர் கிரிபுரி சம்பிரதாயம் ஆதிசங்கர சம்பிரதாயம் கேசவ புரிங்கிற சுவாமிகள் அங்க வந்து தங்கியிருந்தார் அவர் பால் மட்டும்தான் சாப்பிடுவார வேற ஒன்னும் சாப்பிட மாட்டார் அங்க தப்பசல இருந்தார் அவருக்கு பால் குடி பாபானே அந்த ஊர் ஜனங்கள்லாம் காமன் பீப்புள் அப்படி பேர் வச்சுட்டா பாமர ஜனங்கள்லாம் இதெல்லாம் பத்தி ஒரு புஸ்தகம் இருக்கு அங்கே உள்ள சிலோன்காராளுக்கு இதெல்லாம் நன்னாவே தெரியும் ஒருத்தர் தப்ப வந்திருந்தார் சாமிகிட்ட பேசுகிறார் அவள் யாழ்ப்பாண தமிழ் கொஞ்சம் அப்படி இழுத்து இழுத்து பேசுவாள் அப்படி பேசினவுடனே சுவாமி வந்து யாழ்ப்பாண தமிழ்லேயும் பேசினாராம் சிங்கள பாஷாலேயும் பேசினாரான் இவருக்கு ஒரே ஆச்சரியம் பேசிட்டு இதுமாதிரி நீங்கள் ஆதிசங்கராச்சாரியார் பரம்பரை மாதிரி கிரி பரம்பரைன்னு சொல்கிறாள் அங்கே கல்யாணகிரின்னு உத்தர தான் மாதிரி பண்ணினார்ன்னு சொல்கிறான் தெரியும் அப்படின்னாரா சுவாமி சிரிச்சுண்டே அங்கே அந்தோணி மலைன்னு ஒன்று இருக்கே தெரியுமா சுவாமி தெரியுமேன் அது மேலே ஆமாம் ஒரு வேல் நட்டுருக்கு அது போகவே முடியாது ந நட்டது சுவாமின் நாராம் அப்புறம் ஒரு பக்தர் கேட்டுட்டார் கல்யாணகிரிங்கிறதும் சுவாமி தலையாட்டினார் சுவாமி சுவாமி பல இடங்களில் சித்தி ஆகிருக்காருங்கிறது சொன்ன தகவல் பல இடங்களில் அதிர்ஷ்டானம் இருக்கு தபோவனத்திலையும் காட்சி கொடுத்தார் அப்போ தபோவனத்தையும் அதிர்ஷ்டானம் இருக்குன்னா என்ன அர்த்தம்னா பக்தி பண்ணினா நமக்கு காட்சி கிடைக்கும்னு தான் அர்த்தம் குழந்தையானந்த சுவாமிகள் த்ரைலிங்க சுவாமிகள் சேஷாத்ரி சுவாமிகள் மூணு பேரும் ஒருத்தரே வெவ்வேறு இடங்களில் வெவ்வேறு காலத்துலேருந்து வெவ்வேறு இடத்துல சமாஜி ஆகி திருப்பி அதை ஒருத்தர் பேசும்போது சொன்னார் நம்மெல்லாம் வந்து ஷரீர அபிமானத்தோடு இருக்கிறவா மகான்கள் வந்து பரமாத்மஸ்வரூபத்தோட ஐக்கியமானத்தினால பிராணனை விடணுங்கிற அந்த கட்டம் வரும்போது எந்தெந்த தேவதையினால என்னென்ன அவயவங்கள் கிடைச்சதோ அந்தந்த தேவதைக்கு அந்தந்த அவயவங்களை அர்ப்பணம் பண்ணிடுவா திருப்பியும் எப்போ வேணுனாலும் அவ்வளால் அசம்பிள் பண்ணின்னு வர முடியும்னா நமக்கு அவளுக்கு மிகப்பெரிய வித்தியாசம் அது சுவாமி இருக்கிறதையே கண்டயோகம்னு சொல்லக்கூடிய உடம்பெல்லாம் ஸ்பேர் பார்ட்ஸ் மாதிரி கைட்டி போட்டு அசம்பிள் பண்ணுற வேலையெல்லாம் பண்ணியிருக்கார் ஷிர்டி பாபாவும் பண்ணியிருக்கார் இது மாய மந்திரம் காட்டுறதுக்கு இல்லை ஏகாந்தமாக இருந்து கொண்டு அவர் தன் உடம்புக்கு தானே அப்படி ஒரு பிரிவு ஒரு ஓய்வு கொடுப்பாள மகான்கள் அவரால் பண்ண முடியாத காரியமே இல்லைங்கிற அளவுக்கு இருந்து அங்கே சிலோனில் பல வருஷ காலம் இருந்திருக்கார் நேபாளத்தில் வந்து பசுபதிநாதர் தரிசனம் பண்ணிட்டு அங்கேருந்து தான் கதிர்காமம் எல்லாம் போயிருக்கார் அப்போது நேபாளத்தில் ஒரு தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு பிராமண பையன் அவர் இவருடைய சேர்ந்துன்றார் இவர் ரெண்டு பேருமே சேர்ந்து நிறைய குகைகளில் வருஷக்கணக்காக தபஸ் பண்ணியிருக்கா நிஷ்டன்னு அப்படி ஒரு நிஷ்ட அன்ன ஆகாரம் இல்லாத நிஷ்டை பண்ணியிருக்கா சாமியை பற்றின நிறைய ரகசியமான விஷயங்களை அவர் பண்ணின தபஸ் அவரோட சாதனை அவரோட எல்லை இல்லாத வயசு அவருடைய கிருப்பை அவருடைய ஆற்றல் எல்லாம் நமக்கு சொன்னதே இந்த சுவாமிகள் தான் அவர் சீர்காழியில அந்த பாலத்துக்கு அடியிலே இருக்கும் இன்னைக்கும் அவருடைய சமாதி இருக்கு கதிர்காம சுவாமிகள்னு பேரவர் இருக்க நேபாள சுவாமிகள்னு சொல்லுவார் சீர்காழியில இருக்கு அவருடைய அதிஷ்டானம் அவர் வந்து சுப்பிரமணிய சுவாமி உபாசகர் நன்னா கவனிக்கணும்லாம் சீதாராமனு தான் சொல்லுவார் அவருக்கு உபதேச மந்திரமா இருக்கலாம் தெரியாது அங்கே ஒரு முருகன் பிரதிஷ்டை பண்ணியிருக்கார் அந்த முருகனுக்கு கீழே ஒரு ஜலயந்திரம் பிரதிஷ்டை பண்ணியிருக்காராம் அது யாருக்கும் தெரியாது ரொம்ப வருஷமா இப்ப சமீபத்தில் சுவாமிக்கு கும்பாபிஷேகம் பண்றதுக்காக மூலமூர்த்தி எடுத்து பாலாலயம் மன்றத்தை பார்த்தா உள்ளுக்குள்ள ஜல யந்திரம் இருக்கு என்ன தெரியுமா உள்ளுக்குள்ள ஜலம் இருக்கும் சுவாமிக்கு கீழே அதுக்குள்ள யந்திரம் சுத்திகிட்டே இருக்கும் இன்னைக்கும் ஜலத்தில் ஒரு யந்திரம் நடுக்கி போயிட்டாலும் எல்லாரும் பெயர்பட்ட மகான் பெரிய சித்த புருஷர் கதிர்காம சுவாமிகள் அவர் சொன்னாராம் திரிவேணகிரி இப்போ ஏற்பட்ட மகான் தெரியுமா ஞானானந்த சுவாமிகள்னாரு எப்போ தெரியுமா அவர் பண்ணின தபசு அவரோட நிஷ்டை யாரும் நினைச்சு கூட பார்க்க முடியாது அவருக்கு தெரியாத விஷயம் கிடையாது தெரியாத பாஷை கிடையாது இத்தனையும் உணர்ந்த நிலையில் ஒரு குழந்த மாதிரி சௌலபியமாக பழகின்றிருந்தா சுவாமியோட மிகப்பெரிய ஒரு அழகு இப்படி பல இடங்களில் சஞ்சாரம் பண்ணிட்டு இருந்த நம்ம சத்குருநாதர் ஹிமாச்சலத்தில் தபசெல்லாம் முடித்து முதல் யாத்திரம் போது குரு தரிசனம் பண்ணாவது யாத்திரை பல மகான்களை பார்த்து அவளோட பல வருஷம் இருந்தார் ஒருத்தர் கேட்டாரா நீங்க ராமகிருஷ்ண பரமாஸ்வர் தரிசனம் பண்ணிருக்க ஆமா அந்த தட்சிணேசுவரத்துல கோடி அறையில போய் பார்த்தேனா இந்த கோடியில ஒரு அறை இருக்க அங்க போய் பார்த்தேன் இன்னொரு ஆச்சரியம் ராமகிருஷ்ண பரமஸ்வருடைய குரு வந்து பிரம்மானந்த தோதாபுரி மகாராஜ் இந்த கிரிபுரி சம்பிரதாயம் எல்லாம் ஆதிசங்கரோட தசநாமியில்தான் வருது பத்து பேர்கள் கொண்ட சன்னியாசி பிரிவுகளை ஆதிசங்கரர் உண்டாக்கினார் அதில் கிரிங்கிறதும் புரியுங்கிறதும் உண்டு ராமகிருஷ்ணபிரமஸ்ரோட அறையிலேயே தோதாபுரி சுவாமிகளோட படம் இருக்கு பெரிய ஜட்டையோடு அப்படி உக்காண்டிருக்கார் அதை பார்க்கறதுக்கு ஆட்டையாம்பட்டியில் இருக்கிற நம்ம சத்குருநாதரோட ரூபம் போலவே இருக்கும் நம்ம சுவாமிக்கும் அவருக்கும் அப்படி ஒரு ரெண்டு பேரும் ஒரு சகோதரால்னு சொன்னால் கூட ஒத்துக்கலாம் அப்படி ஒரு உருவ ஒற்றுமை இருக்கும் பரமாசார் சரித்திரத்திலே ஒரு இடத்துல ஒரு ஒரு சாது ஜடையோட அழுக்கோட தாடி மீசையோடு அங்கே நிறைய சமாராதனைலாம் நடக்கும் ராணி ராசமணியோட காளி கோவிலில் அங்கே தானே பரமாம்சார் இருந்தார் அந்த இலையெல்லாம் தூக்கி ஒரு இடத்துல போட்டுருப்பலாம் அங்கே ஒரு நாய் வந்து சாப்பிட வரத்து அந்த நாய் கழுத்தை கட்டின்னு இந்த சாதுவும் எடுத்து சாப்பிட்டுருந்தான் அதில் இருந்து என்ன நாயும் மனுஷனும் ஒன்றா சாப்பிட்றாளே அப்படின்னு பரமாம்சர் மருமான் ஹிருதயன் நினச்சிருக்கான் குருமாராஜ் கூப்பிட்டு அவர் ஒரு ஞானி ஒரு பரமாம்சர்னு தெரிஞ்சுக்கோன்னு சொன்னார உடனே அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு ஹிருதயன் வந்து அவர் கிட்ட வந்த உடனே அவர் விரட்டினாரான் போன்னு விரட்டினாரான் கேட்கல திரும்பி வந்தோடனே கல் எடுத்துட்டார் ஓடி <laughs> இந்த நம்ம சுவாமி மகாகவி பாரதியாருக்கு அனுக்கிரக மண்ணின் லீலையோட ஒத்தாப்பில் இருக்கோம் பாண்டிச்சேரியில் அது நம்ம நாளைக்கு பார்க்க போகிறோம் ராமலிங்க சுவாமிகளோடு இருந்தேன்னு சொல்லியிருக்கார் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஓராவது வருஷம் அவர் சத்தியஜான சபை கற்றத்தை எனக்கு சமைச்சு வச்சுட்டு தினம் தனம் நான் ஏமா வச்சுக்கணும் பஸ் பிடிச்சி ஆஃபீஸ் போகிற மாதிரி தினம் பாலக்காடு ஒட்டப்பாலத்துக்கு போய் மரமெல்லாம் வெலை பேசிட்டு ஆகாசத்திலே கிளம்பி வந்துடுவாரான் ராமலிங்க சுவாமிகள் விவேகானந்தருக்கு ஞான ஞானேஸ்வரம் ஆவுளி ஜீவசமாதினபோது சுவாமி இருந்ததுங்கிறார் கபீர்தாசர் வீட்டுல ஏகப்பட்ட பேர் சமாராதனைக்கு வந்துட்டா கையில ஒரு பைசா கிடையாது தானியம் கிடையாது எங்கேயோ போய் பிட்சை எடுக்கலான்னு போயிருக்கார் மூட்டை மூட்டையும் கோதுமாவும் சக்கரையும் நெய்யும் ரெண்டு பசங்க இறக்கிட்டு போனாலாம் நீங்க ரெண்டு பேர் யாரு அவர் வந்து கேட்டா சொல்லணுமேன்னு கபீர்தாசரை மனைவி கேட்க ராம்சிங் லக்ஷ்மண் சிங்னு சொல்லுங்கன்ட்டு அப்படி ராமலக்ஷ்மணாலே வந்து கபீர்தாசருக்கு சேவை பண்ணா அன்னைக்கு சுவாமி அங்கே இருந்ததுங்கிறார் துக்காரா மகராஜ் உடம்போட வைகுண்டம் போனார் அன்னைக்கு சுவாமி தேகுவில் இருந்ததுங்கிறார் நம்ம என்ன கணக்கில் இவரை போட முடியும் நம்ம கணக்குக்கும் அடங்காத ஒரு ஸ்வரூபம் காவி உடுத்தவனே காலம் கடந்தவனேங்கிறது சத்தியம் சுவாமி விஷயத்தில் அப்படி எல்லா இடத்துல தானா தேசாட்டன ரத்தஹா சாது தர்சன லால சகாங்கிற ஞானானந்த சாஸ்திரநாமத்தில் எத்தனையோ தேசங்களுக்கு போய் எல்லா சாதுக்குழுவோட இருந்து அளவலாவி ரமண பகவான் சின்ன குழந்தையாக கிளம்பி வந்து திருவண்ணாமலையில் விருப்பக் குகையில் இருந்த சந்தர்ப்பங்களில் சுவாமி போலூரில் இருந்திருக்கார் சம்பத் கிரியில் இருந்திருக்கார் அங்கிருந்து ஓரோரு நாளும் இருபது மைலுங்க ஒரு ஒரு நாளும் நடந்து வந்து தத் பதம் தொம்பதம் அசிபதம்ங்கிற தத்துவமசி பதத்தை பத்தின ஞான விசாரத்தில் நாங்கள் ரெண்டு பேரும் ஈடுபடுவோம் அப்படின்னு ரமணாசிரமத்திலேயே சுவாமி பிரவச்சனம் பண்ணியிருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி வந்திருக்கார் சுவாமி அன்னைக்கு அங்கேயே சொல்றாரு நாங்கள்லாம் திருடா ராத்திரி தான் ஒன்னு சேருவோம் அப்படின்னு சொல்லிருக்காரு சார் ஒப்பற்ற பொருள் ஒண்ணு இருக்கு அதை திருடுவோம் அப்படிங்கிறாங்க சாமி அப்படியே அவர் ரெண்டு பேரும் சம்பாஷணை பண்ணிட்டு இருக்கா சுத்தானந்த பாரதியாருக்கு சின்ன வயசில் ஞான ஒரு மகான் அனுகிரகம் பண்ணிட்டு ஞானானந்த சுவாமிகள் உனக்கு மேற்கொண்டு கிருப்பை பண்ணுவார்ன்னு மறைஞ்சுவிட்டார் சுத்தானந்த சுவாமிகள் தன்னோட சரித்திரத்தை எழுதியிருக்கார் அப்புறம் பாரத சக்தி மகா காவியம்னு எழுதினார் அதுக்கு சாகித்ய அகாடமி பிரைஸ் கூட கிடைச்சிது அதில் நம்ம குருநாதரை பற்றி ரொம்ப அற்புதமாக எழுதியிருக்கார் சைலண்ட் அவேக்கனர் ஆஃப் இந்தியான்னு எழுதியிருக்கார் தாம் பண்ணிட்டு இருக்க காரியம் அடுத்த வாழால கண்டுபிடிக்க முடியாதபடிக்கு தேசத்தில் இருக்கிற அத்தனை பேருக்கும் ஞான விழிப்பு ஒரு ஆசாமி சாமியும் சொல்றார் ஆசாமிக்கு சாமிக்கு என்ன வித்தியாசம் தெரியுமோ சாமியும் பார்க்கறதுக்கு ஆசாமி மாதிரிதான் இருக்கும் ஆசாமிக்கு ஆ உண்டு ஆணவம் சாமிக்கு ஆ கிடையாதுங்கிறார் அப்படி ஞான வள்ளலாக அத்தனை இடத்துலையும் சஞ்சாரம் பண்ணி சஞ்சாரம் பண்ணி யார் யாருக்கு எந்த நேரத்தில் எப்படி கிருப்பை பண்ணணுமோ அப்படி பண்ணி பண்ணி பண்ணி மும்முகளும் மோட்சத்துக்கு அதிகாரிகள் ஞான வேட்கை உள்ளவா அவளுக்கெல்லாம் கிருப்பை பண்ணி நம்மளை மாதிரி பக்தி பண்ண தெரியாது ஞானம்னா தெரியாது கர்மம்னா தெரியாது அப்படின்னா சுவாமி சொல்றாரு ஒரு பக்தனுக்கு அன்னை மடித்தலை பிள்ளை ஆகி விடுவோமே அன்னைக்கன்றோ கவலைனார் இல்லையா அம்மான்னு சொன்னா போறோம் அருள் சொருக்கும் ஞான தேவன் அந்த குருநாதன் கிளம்பி ஆட்டையாம்பட்டி வந்ததும் சித்தலிங்க மடத்தில் பல காலம் இருந்து லீலைகள் பண்ணினார் யோகி ராம்சூரத் குமார் சுவாமி கிருஷ்ண பிரேமி மகராஜ் இவா எல்லாம் சித்தலிங்க மட்டத்தில் தரிசனம் பண்ணிருக்கா அங்க ஏகப்பட்ட லீல பண்ணிருக்கார் சித்தலிங்க மட்டத்தில் அதுக்கப்புறம் சுவாம உடனே இன்னைக்கு நமக்கு ஞா ஞாபகம் வரக்கூடிய பஞ்ச ஆம்பரக் கேத்திரமாகிய ஞானந்த குருநாதர் வந்து வேற எங்கு எல்லா இடங்களையும் இல்லாத அளவுக்கு ஒரு கோவில் ஒரு ஆசிரமம் ஒரு நியத்தி ஒரு வழிபாட்டு முறை ஏற்படுத்தி என்னென்னக்கும் ஜனங்கள் வந்து அந்த குரு பக்தியில மேன்மை அடைகிறதுக்கான மார்க்கங்களை பண்ணி கொடுத்தார் எத்தனையோ பக்தாளுக்கு எத்தனையோ விதமா கிருப்பை பண்ணினார் அது சொல்ல வார்த்தையே கிடையாது அவ குடும்பத்துல ஒருத்தரா தான் சுவாமியை உணர்றா அந்த அனுபவங்கள் எல்லாம் நம்ம நால நாளைக்கு பார்க்கலாம் சத்திய ஞான ஸ்வரூபம் போற்றி போட்டே சகல பரிபூரணம் போற்றி போட்டே நித்திய ஞானந்த Svarao Pum Poti Poti Niranjanani Dhu Nama Svarao Pum Poti Poti Indhubi Dhele Samilla Svarao Pum Poti Poti Yekashida Kharya Par Svarao Pum Poti Poti அத்யமான பரஸ்வரூபம் போத்தி போகண்டம் அலாபமும் போத்தி எல்லோரும் எல்லாரும் இருக்க வேண்டும் இதற்கு ஈசன் கணேசனருடன் வேண்டும் எோரும் ஒன்றாயிருக்க வேண்டும் கிரீசந்தருடல் வேண்டும் மந்தசித முகாம்போஜம் மகனேய குணாண்டவம் மதுராபாஷிணம் சாந்தம் சர்வூதயபனம் பக்தவாத்சல்ல ஜலதிம்பரமான விகிரகம் ஓந்த சூனவாந்தி பாரத் மாதிரி சத்தம் ஹரிநம்